إلهي من الشيطان الرجيم يا أيها النبي قل ادواك كن سنة تريدن الحياة الدنيا إن كن تريدن الحياة الدنيا وزينتها فتعالينا أمتعكن وأسرحكن تراحا جميلا وإن كنتن تردن الله ورسوله والدار الآخرة فإن الله عد للمحسنات منكن أجرا أظيما وقال تعالى أيضا يا أيها النبي قل لأزواجك وبناتك ونساء المؤمنين وَنِعْمَ الْمُؤْمِنِينَ يُدْنِينَا عَلَيْهِمْ مِنْ جَلَالِهِ إِنَّا مِنْ جَلَالِهِ أَنْ يُعْرَفَنَ فَلَا يُؤْذَيْنَ وَتَعَالَى اللَّهُ رَبُّ الرَّحِيمِ وَقَالَ تَعَالَى أَيْضًا مَنْ عَمِلَ صَالِحًا مِنْ ذَكَرٍ أَوْ أُنْثَى وَهُوَ مُؤْمِنٌ فَلَنُؤْحِيَنَّ إِلَيْهِمْ حَيَاةً طَيِّبَةً وَلَنَجْزِيَنَّهُمْ أَجْرًا بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم الدنيا كلها متاع وخير متاعها المرأة الصالحة رواه مسلم ذكر رسول الله صلى الله عليه وسلم தண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய மேலான சகோதரிகளே தாய்மார்களே அல்லா சுகான அவன் விரும்பக்கூடிய ஒரு நன்மையான காரியத்துல எங்களுடைய இந்த நேரத்தை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நான் சீபாக்கினான் அன்பான கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்கள் எதுதான் எந்த அளவு நன்மையான காரியங்கள்ல எங்கட நேரங்கள காலங்களை செலவழிக்க கிடைக்கிறோம் அதுதான் எங்களுக்கு எங்கட வாழ்க்கையில சந்தோஷத்துக்குரிய விஷயங்கள் என்னென்ன பாக்கியங்களை அல்லா தந்தானோ அந்த பாக்கியங்களை அல்லா விரும்பக்கூடிய காரியங்களுக்கு செலவழிக்க கிடைக்கிறது தான் பாக்கியம் அல்லா எங்களுக்கு அறிவுகளை ஆற்றல்களை திறமைகளை உடல் சக்திகளை வசதிகளை வித்தியாசங்களோட அல்லாஹு அதுக்கு பாவிக்கிறது அதனால் தான் சுக்கர் நன்றி செலுத்துறது என்று சொன்னி ஜமிஹி அல்லா ஒரு மனிதனுக்கு என்னென்ன பாக்கியங்கள் கொடுத்தானோ அந்த எல்லா பாக்கியங்களையும் அல்ல அந்த பாக்கியங்களை எதுக்கு கொடுத்தானோ அதற்காக மாத்திரம் செலவழிக்கிறது தான் சொல்றது நன்றி செலுத்துதல் நன்றி செலுத்துதல் என்றால் அஹமது இல்லா என்ற வார்த்தையை மாத்திரம் சொல்றதல்ல அல்ல இதற்கு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பாக்கியங்களையும் எந்த நோக்கத்துக்காக தந்தானோ அந்த பாக்கியத்தை அந்த நோக்கத்துக்காக செலவழிக்கிறது அல்லாஹ் பார்வைய கேள்விய பேசக்கூடிய ஆற்றல்களை திறமைகளை நுணுக்கங்களை பல அமைப்புல அல்லா உட்கார வசதிகளை உடல் சக்திகளை தந்திருக்கிறான் இதெல்லாம் அவன் விரும்பக்கூடிய அல்லா எதுக்கு பாவிக்கணும் என்று சொல்லியிருக்கிறான் நாங்க எங்களால் கொடுக்கப்பட்ட பாக்கியங்கள் எதுக்கு பாவிக்கப்படுவனும் அதற்கொண்டு நாங்கள் என்ன எதை எதிர்பார்க்கிறோம் என்று அல்லாஹ் புராணின் மூலம் நவீன் மூலம் எங்களுக்கு அல்லா விளங்கப்படுத்திருக்கிறான் அல்லா எங்களுக்கு இந்த பாக்கியங்களை தந்துட்டு சும்மா இல்ல உங்களை சொல்லுக்கிறார் சகோதரிகளே தாயினார்களே அதுக்கு அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியங்களுக்கு அல்லாத பாவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தாரான அல்லாஹ் எங்களுக்கு மேலான திருமணம் செஞ்சிருக்கிறார் அல்லாவால கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு அமைச்சரும் அது அமானிதம் என்ற அடிப்படையில அமானிதத்துடைய அடிப்படையில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லா இந்த தந்த பாக்கியங்களை பற்றி கயாமத்துடைய நாளையில கேள்வி கணக்கு கேட்பான் சகோதரிகளே அல்லாக்கு நாங்க ஜவாப் சொல்லணும் அல்லா குறிப்பிட்டு பொதுவாகவும் சொல்றான் இன்னல் பசு உங்களோட பார்வை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி செவி புலன்கள் கொடுக்கப்பட்டங்கள் ப உங்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் அல்லாவால கொடுக்கப்பட்டதோ அந்த பாக்கியங்களை பற்றி கட்டாயமாக கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்று அல்லாபுராங்க சொல்றான் நபியும் சொன்னாங்க பதில் சொல்லாதோ எந்த ஒரு பெண்ணோ ஒரு எச்சு முன்னாலியல சொன்னாங்களுக்கு ஜவாபி சொல்லித்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை எதற்கு கழிந்ததை நீங்க எதற்கு கழிப்பீங்க அறுபது வருஷம் எழுபது வருடங்கள் அல்ல தந்திருக்கிறான் ஒவ்வொருத்தருக்கு கூட குறைய வித்தியாசங்களோட வாழ்க்கையை முடிவு செஞ்சிருக்கிறான் அந்த வாழ்க்கையை எதற்கு நாங்கள் கழித்தோம் என்று கேட்பான் அந்த வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதி தான் வாலிபம் அந்த வாலிபம் எதற்கு செலவணிக்கப்பட்டது என்று அல்ல கேள்வி கேட்பான் பணங்களை எப்படி சம்பாதிச்சிங்கன்னு கேட்பான் சம்பாதிச்ச பணங்களை நீங்க எப்படி செலவணிச்சீங்க அல்ல தந்த திறமைகளை அல்ல உங்களுக்கு ஆற்றல்களை உங்களுக்கு அல்ல இந்த விளக்கங்களை கொடுத்தானோ அந்த நீங்க அந்த அதுல எந்த அளவு அமல்த்தீங்க இந்த நான்கு கேள்விகளுக்கு ஒவ்வொரு ஆணும் பதில் ஜவாப் சொல்லி எனவே சகோதரிகளே அல்லாஹ் வீடுக்கான எங்களை படைக்க இல்ல ஒரு நோக்கம் ஒன்றும் இல்லாம படக்கல ஒரு உயர்ந்த மேலான நோக்கத்தோடு அல்லாஹளை படைத்திருக்கிறான் சகோதரிகளை அல்லாஹ் ஆள் கேட்கிறானே உங்களை நாங்க வீடுகளுக்காக படைத்திருக்கிறோம் ஒரு நோக்கம் இல்லாம படுத்திருக்கிறோம் நீங்க எங்களிடத்துல திரும்பி வர மாட்டேன்ல நினைச்சு கொண்டிருக்கிறீங்க இப்படி அல்லாஹு ஆள்ல கேட்கிறான் மனித நினைச்சு நாங்க அப்படியே மனித விட்டுவோம் பிறந்தோம் வளர்ந்தோம் திண்டோம் குடிச்சோம் முடித்தோம் திருமணங்கள் செஞ்சோம் பிள்ளைகளை பெற்றோம் வீடு கட்டினோம் வாகனம் வாங்கினோம் சம்பாதிச்சோம் செலவழிச்சோம் வயோதிபத்தை அடைஞ்சோம் மவுத்தா போனோம் அதோட மண்ணோட மண்ணா போனோம் அப்படி என்ன சகோதரிகளை தாய்மார்களே அல்லா ஒரு மேலாக உயர்ந்த நோக்கத்தோடு அல்ல பெரிய ஏற்பாடுகளோடு படைத்திருக்கிறான் இந்த எல்லா ஏற்பாடுகளும் எங்களுக்கு தான் சொல்றான் இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் இரவு மகளுடைய மாற்றங்கள் இந்த வானத்திலிருந்து மலையை பொழிய வைக்கிறது இந்த எல்லா ஏற்பாடுகளும் இந்த பூமியிலிருந்து புட்போடுகள் காய்கறிகள் உணவுகள் இதெல்லாம் உங்களுக்கு தான் சொல்றான் மேலும் சொல்ல போனா இந்த மிருகங்கள் ஏனைய படைப்புகளையும் அல்லா எகடத்தை விட்டாலும் தான் படைத்திருக்கிறான் அப்ப இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செஞ்சு அல்லா எங்களை சும்மா படைத்தானா இந்த வசுக்களை கொண்டு மட்டும் பிரயோஜனங்கள் அடைஞ்சி அதோட முடிச்சுக்கொள்றதற்காக படைத்தான் இந்த சகோதரிகளை தாய்மார்களே ஒரு மேலான ஒரு எதிர்பார்ப்போட அல்லா படைச்சிருக்கிறான் அல்லாஹ் அறிஞ்சி அல்லாஹ் விலங்கி அல்லாவுடைய சக்திய அல்லாவுடைய வல்லமைகளை அல்லாவுடைய புதரத்துகளை அல்லாவுடைய பெரிய தன்மைகளை விலங்கி அல்லாவ சந்தோஷப்படுத்த அவன் விரும்பக்கூடிய காரியங்கள் எங்கட நேரங்கள் காலங்கள் எங்கட திறமைகள் செலவழிக்கப்படுவனும் அதுக்கு தான் தளப்படுத்தக்கூடிய மேலாண் தாய்மார்களே சகோதரிகளே இன்று நாங்க படைத்த நோக்கங்களை மறந்து நாங்க இன்றைக்கு வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரிகளே நாங்க இந்த உலகத்துல ஒரு வாழ்க்கைய சமைக்க ஒரு வாழ்க்கையை தயாரிப்பு செய்ய வந்திருக்கிறோம் அதனால்தான் அடிக்கடி அந்த விஷயங்களை ஞாபகப்படுத்துங்க ஒரு ஆணின் மூலம் அல்லா சுகானே நபியை ஞாபகப்படுத்து நோக்கத்தை ஞாபகப்படுத்துங்க மவுத்து மவுத்து மவுத்துக்கு பின்னாடி விஷயங்களை ஞாபகப்படுத்துங்க சொர்க்கம் நலகத்து விஷயங்களை ஞாபகப்படுத்துங்க மனிதன் மனதாளன் எனவே அடிக்கடி ஞாபகப்படுத்தும்படி சொல்லப்படுத்திருக்கிறது அதுக்குதான் தயான் அடிக்கடி இந்த புத்திமறைகளை அல்லா அரசு பேச்சில கேட்கறதுனால அல்லாவுடைய சிந்தனை வளர்ச்சிக்கு காரணமாக அமையும் நல்ல விஷயங்களை பேச பேச நல்ல விஷயங்களை கேட்க கேட்க அது உள்ளங்கள்ல பதியும் எது உள்ளத்தில் இருக்கிறோம் அதுதான் இவன் உறுப்புகளிலிருந்து வெளியாக போகுது ஒரு மனிதனுடைய உள்ளம் கெட்டு போனா அவனுடைய உறுப்பிலிருந்து வெளியாக கூடிய கெட்டு போகும் ஒரு மனிதனுடைய உள்ள சீராக சேர்ந்தால் அவங்க உறுப்புகளில் வெளியாக சீரானதாக இருக்கும் அடிக்கடி நீனுடைய விஷயங்களை சேருங்க நான் உங்களால பேசுங்க அல்லாவுடைய வல்லவை பத்தி சுதாகராக செய்யக்கூடிய நேரத்துல விஷயங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய நேரத்துல இல்ல வளர்ச்சி உண்டாகுது அல்லாங்க சொல்றேன் உண்மையான பூமி அவருக்கு அல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லப்பட்டா அல்லா பற்றி ஞாபகப்படுத்தினா ஞாபகப்படுத்தப்பட்டால் அவங்கள உள்ளங்கள் பயப்படும் அவங்களோட உள்ளங்கள் நடந்தும் எடுத்து சொல்லப்பட்டால் ஓதி காட்டப்பட்டால் அவங்களுடைய அதிகரிக்கும் இமான்ல வளர்ச்சி உண்டாங்க சொல்ற ஓதி காட்டப்பட்டால் அப்படின்னா ஒருவர் ஓதனும் இன்னொருவர் கேட்கணும் ஒருவர் சொல்லணும் இன்னொருவர் கேட்கணும் ஓதினால் சொல்ல ஓதி காட்டப்பட்டால் பாவிக்கப்பட்டிருக்கே சொல்வதன் மூலம் கேட்பதன் மூலம் பேசுவதன் மூலம் கேட்பதன் மூலம் விரைகினம் தான் சகோதரிகளே எங்களுடைய எல்லா தவறுதலுக்கும் எங்கடைய அமல் விவாதத்துடைய பொதுப்போக்கு காரணம் அதுதான் இமானுடைய வளர்ச்சி இமான வளர்ச்சி உண்டாக உண்டாக எங்கக்கூடிய பிரகாசம் உண்டாக கூடிய நேரத்தில் அது அதுதான் நூறு தான் எங்களுடைய நன்மையை செய்ய வைக்கிறது நூறு தான் வெளிச்சம் எங்களுடைய பாவத்தை பாதலாக்குது எங்களால நன்மையா எங்களுக்கு நன்மையை செய்வதால் ரொம்ப பெரிய பாவம் இருக்குது கஷ்டமா இருக்குது இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன தகவல் விளையினம் தான் காரணம் என்று விளங்குறாங்க பாவம் என்று விளங்குறாங்க அது சம்பந்தமான அறிவு இருக்குது நாலேஜ் இருக்குது குரானுடைய ஆயத்து பாடம் ஹதீஸ் பாடம் ஆனா எடுத்து நடக்கலாம் இருக்கிறது பாவத்தை விடையிலாம் இருக்கிறது நன்மை செய்யலாம் இருக்கிறேன் சொல்றது சரிதான் ஆனா செய்தது கஷ்டம் இந்த காலத்தை பொறுத்த வரையில அப்படி ஒரு வார்த்தையை பாவித்து அப்படி ஒரு முறையை சொல்லி சொல்றதெல்லாம் படுவது ஏன் அறிவு இருக்குது ாலும்டக்கலாம் இருக்குது வட்டி அறாம் இதே போல நிறைய பாவங்கள் தவறான விஷயங்கள் விளங்குது தவறு இல்லை ஆனா அந்த தவற விடையிலாம் இருக்கலாம் அன்பான கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே எனவே தான் நூல் இமானுடைய உழைப்பு வளர்ச்சிக்காக பாடுபடுறது கட்டாயமாக இருக்குது மகத்துவம் வருமோ அந்த அளவு வளர்ச்சி உண்டாகும் எடுத்து பார்த்தா அல்லாவுடைய அல்லாவுடைய பெரிய தன்மைகளை விளங்கப்படுத்தக்கூடிய ஆயத்துக்கள் தான் இறங்கி கொண்டிருந்தது அல்லாவுடைய சக்தி பெரிய தன்மைகள் எடுத்து சொல்லக்கூடிய விளங்கப்படுத்தக்கூடிய ஆயத்துக்கள் அல்லாஹான் செய்யறான் அல்லாஹான் படைக்கிறான் அல்லாஹான் பரிபாலிக்கிறான் அல்லாஹான் பாதுகாக்கிறான் அல்லாஹான் உணவளிக்கிறான் அல்லாஹான் கண்ணியப்படுத்துறான் அல்லாஹான் கேவலப்படுத்துகிறான் அல்லாஹான் உயர்த்திறான் அல்லாஹான் தாழ்த்திறான் அல்லாஹான் நோய்களை கொடுக்கிறான் அல்லாஹான் நோய்களை லேட் ஆக்குறான் அல்லாஹான் எங்களுக்கு ஜோலிகளை அமைக்கிறான் அல்லாஹான் குழந்தைகளை தாரான் அவர்கைகளை தாரான் அல்லாஹ் தான் ஆண் குழந்தைய தாரான் அல்லாஹான் வெற்றையாக தாரான் ஒத்தையாக தாரான் அவன் தான் என்னோட வாழ்க்கையுடன் எல்லா நிலைமைகளையும் உண்டாக்குறான் அவன் எங்களை எங்களுக்கு உயிரை தந்தான் அவனை உயிரை எடுப்பான் நாங்கள் எல்லாரும் அவனிடத்தில் திரும்பி போயிருக்கிறோம் அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படக்கூடிய விஷயங்கள் இது நாங்க பேசிக்கொண்டே இருக்கணும் எதுவரைக்கும் எங்களை உள்ளங்கள்ல பதியோ அதுவரைக்கும் பதியும் வரைக்கும் ஞாபகப்படுத்தணும் ஒரே விஷயத்தை அல்ல பல இடங்கள்ல சொல்றான் நபிய இந்த மக்களுக்கு சொல்லுங்க அல்லாஹு மூழ்கி அல்லா சுகா தான் இந்த எல்லா ஆட்சிக்கும் அதிபதியாக இருக்கிறான் வானம் பூமியுடைய ஆட்சி அவனுக்கு சொந்தம் ி முற வானங்களுடைய பூமிகளுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாக்கு சொந்தம் என்று சொல்றான் வாதிவல்லார வானங்களுடைய பூமிகளுடைய எல்லா பொக்கிஷங்களும் அல்லாக்கு சொந்தமானது مِنْ إِلَّا எங்களிடத்துல எல்லா வஸ்துக்களுடைய ஹசானாவும் அல்லா சொல்றான் எல்லா வஸ்துக்களுடைய ஹசானா பொக்கிஷம் இருக்குது ஆனால் எந்த அளவு தேவையோ அந்த அளவு தான் நம்ம மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் தண்ணீருடைய ஹசானா காற்றுடைய ஹசானா பயத்துடைய ஹசானா பசியுடைய ஹதானா நோயுடைய ஹதானா குழந்தைகளுடைய ஹதானா உறுப்புகளுடைய ஹதானா இப்படி எல்லா கண்ணியத்துடைய ஹதானா கேவலத்துடைய ஹதானா நிம்மதியுடைய ஹசானா எல்லா வஸ்துக்களுடைய ஹசானா ஹசானா என்றது பொக்கிகம் மொத்தம் எங்களுக்கிட்ட இருக்குது எப்படி ஒரு ஷோ கேஸ்ல நாங்க பாக்குற கடையில ஒரு சில சாமான்களை தான் வச்சிருக்கிறாங்க அவங்க அத்தனையும் கொஞ்சம் மக்களிட பார்வைக்கு கொஞ்சம் வச்சிருக்கிறாங்க இதே போல அல்லா சுலகான எங்களுக்கு அவன் கிட்ட இதை போல கோடி கோடி கோடி மடங்கு முழு துணியால் இருக்கக்கூடிய மக்கள் மனிதர்கள் பின்னோர்கள் அத்தனை பேரும் அவங்களுக்கு விருப்பமானதெல்லாம் கேட்கிறான் அல்லா கிட்ட அல்லா அவர்கள் அத்தனை கொடுக்கிறான் கொடுத்தாலும் அல்லாவுடைய ஹதானால எவ்வளவு குறையும் என்று சொன்னா ஒரு ஊசிய கடலுக்குள்ள நுழைச்சி வெளியே எடுத்தா எந்த அளவு கடல்ல தண்ணி குறையுமோ அந்த அளவு குறையாது எவ்வளவு குறையும் ஒரு ஊசிய கடல்ல விட்டு எடுத்தா ஒரு ஒரு ட்ராப் ஒரு சொத்து கூட இருக்காது அதுவும் படிஞ்சிடும் தெரிய மேலான சகோதரிகளே தாய்மார்களே அல்லா அல்லா எடுத்து அவ்வளவு அதானா இருக்குது கடல் கடலை அல்லா உலகத்தில் கொடுத்தது அந்த முழு உலக மக்களுக்கு கொடுத்தது அந்த ஊசியில உள்ள அளவெண்டா அதை விட ஆனா இந்த மலைய அல்ல தொடர் ரெண்டு நாள் தொடர்ச்சியா பெய்ஞ்சா எவ்வளவு சிரமம் அவன் எங்களுக்கு தேவையான பொடிய வைக்கிறான் இந்த சூரிய எந்தூரத்துல வச்சா மக்கள் பயனடைவாங்களோ அந்த அளவு தூரத்தில் பணிச்சுடா ஒன்பது கோடி முப்பது லட்சம் என்றாங்க வித்தியாசமா சொல்றாங்க அந்த அளவு தூரத்துல வச்சா தான் மக்கள் பயன் அடைவாங்க அதை இன்னும் கொஞ்சம் பணிச்சுடா முழு துணியாவில் இருக்கக்கூடிய வசக்களும் உயிர்கள் இறந்துடும் எல்லாம் எரிஞ்சு கரைஞ்சு போயிடும் யாரும் வாழையில் நிலைமை உண்டாகும் அதை விட இன்னும் கொஞ்சம் அப்பையும் வாழையில் குளிர்காலங்கள குளிர் பகுதிகளில் மனிதன் மனிதன் ஆகும் குளிர் கூடினா வாழையில் ஒரு நிலைமை உண்டாகுதோ அவன் உயிர் உயிருக்கு ஆபத்தா அமையுதோ இதே போல அல்லாஹால இந்த சூரிய உயர்த்தி இந்த பூமிக்கு மேல எந்த உயிர் உள்ள வத்தும் இருக்காது உலகத்துல வாழையுடுமோ அந்த அளவுக்கு தான் காற்றுடைய அளவை வைத்திருக்கிறான் அவன் நூடினா அவன் நாடினா காற்றுடைய வேகத்தை கூட்டும் கூட்டித்தான் எல்லாம் அழிஞ்சு போயிருவாங்க மரம் மட்டைகள் எல்லாம் விழுந்திரும் இந்த வீடு வீடு வாசல்களெல்லாம் சுக்கு நூறா போயிடும் எப்படி அல்ல உக்காலா இதுக்கு முன்னால காத்து கொண்டு பல கூட்டங்கள் அழிச்சான் சொல்றானே மாதன் சதாலின் சமாநியாம் நாங்க ஆக்கூட்டத்தை எப்படி காற்ற கொண்டு அடிச்சோம் எந்த அளவு காற்று அடிச்சோன்னா சொல்றான் சவாலையானியான் ஏழு இரவு எட்டு பவல் தொடர்ச்சியாக காற்று மேகமா அடிக்க அடிக்க ஆரம்பித்ததே அத்தனை பேரும் அழிஞ்சு போவ நாங்க பிராணில் கேட்கிறான் சகல் தரா அவங்க யாராவது பாக்கியை அறிக்கிறாங்களா யாருமே இல்ல எல்லாம் அழிஞ்சு போனாங்க மாற்றமாக பாதிச்சு கொண்டு மக்கள் வாழ்றாங்க அல்லாத சிந்தனையே இல்லாம அவங்களோட திறமைகளையும் அவங்கள செட்டித்தனங்களையும் அவங்களோட உடல் சக்திகளையும் அவங்களோட பண வசதிகளையும் பெருமை அடிச்சுக்கொண்டு அல்லாக்கு மாற்றமாக வாழ்கிறாங்க மக்கள் அல்லா நாடினால் நொடி பொழுது இல்லாம சகோதரிகளே அல்லா சுமகான் அவனுக்கு தான் சொந்தம் அவன் இந்த எல்லா ஆட்சிக்கும் அதிபதி சுகத்தில் முழு அவன் நாடக்கூடியவனுக்கு ஆட்சியை கொடுக்கிறான் அவன் நாடக்கூடியவன் ஆட்சியை படித்திருக்கிறான் அவன் நாடக்கூடிய கண்ணியப்படுத்துறான் அவன் நாடக்கூடிய திடீரென கண்ணியமா இருந்தவங்க கேவலத்துக்குரியவங்களாகிறாங்க கண்ணியத்துக்குரியவங்களாகிறாங்க பணத்தை கொண்டு கண்ணியப்படுத்துறான் ஒன்றுக்குமே வழியிலாக இருந்தாங்க கொஞ்சம் ஏதோ தொழில் வியாபாரங்கள் செஞ்சாங்க திடீரென்று வசதி வந்துரு உள்ளே பெரிய வசதி உள்ளவங்க ஆகிறாங்க மக்கள் அவளை மதிக்க ஆரம்பிக்கிறாங்க பணத்தை வச்சு அவள வீட்டுக்காக மதிக்கிறாங்க அவளோட வாகனத்தை வச்சு மதிக்கிறாங்க அவன பணத்தை வச்சு மதிக்கிறாங்க அவள கடையை வச்சு மதிக்கிறாங்க அவங்கள சொத்துக்களை வச்சு மதிக்கிறாங்க அல்லா செடிலிருந்து சில நிலைமைகளும் உண்டாக்கிறான் எல்லா சொத்துக்களும் இல்லாம போயிருதே மதிச்சவங்க எல்லாம் மதிக்காம ஆகிடுறாங்க திரும்பி பார்க்க யாருமே இல்ல பழமையா போனவங்களும் போறது இல்ல குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கூட சொந்தம் இல்லைன்னு பஸ்துக்கள் வரக்கூடியவங்களும் சொந்த பணம் வசதிகள் இல்லாம போகக்கூடிய நெருக்கமானவங்களும் எங்களுக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்ல தூர சொந்தம் என்றாங்க நெருக்கமான சொந்தக்காரர் தூரத்தில் சொந்தம் என்றாங்க வசதி வந்த நேரத்தில் தூர சொந்தக்காரர்கள் நெருக்கமான சொந்தம் என்றாங்க இதுதான் மனிதண்ட் எனவே கண்ணிய சுக்ரிய மேலான சகோதரிகளை தாய்மார்களே விஷயங்கள் அல்லவா கையில் இருக்கிறது விஷயம் அல்லாத கையில் உள்ள விஷயம் அவன் தான் நாடுறவங்களுக்கு கூட கொடுக்கிறான் அவன் நாடுறவங்களுக்கு அவன் நாடக்கூடிய அவனுக்கு கணக்கு இல்லாம கொடுக்கிறான் வெறுமனே பணத்தை வச்சு நம்ம அல்லாத தொடர்பு எங்களுக்கு உண்டாவது விளங்கிறது பெரிய படத்தனம் கொஞ்சம் இன்றைக்கு மக்கள் விளங்கிக்கிற விளக்கமாறுதான் எங்களை முஸ்லீம்கள் விசேஷமா கொஞ்சம் அல்லா முகம் பார்த்துட்டானுண்டா கொஞ்சம் வசதி வாய்ப்புல உண்டாக்கிட்டான்ண்டா சின்ன வீட்டுல இருந்தவங்க ஒரு பெரிய வீட்டுக்கு வந்துட்டாங்க ஒரு சாதாரண அமைப்புல இருந்தவங்க ஒரு பெரும் நிலைமைக்கு அமைச்சாங்கடா அல்லா எங்களோட முகப்பத்து வச்சுட்டான் அவங்க சீர பாவத்தை செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க அவங்க அமளி பாதத்துல குறப்பாது அது அது அதே ஹாலாத்துல இருக்குது வசதி வரக்கூடிய இடத்துல அல்லா எங்களோட இறக்கம் வச்சுட்டான் இப்பதான் அல்லா எங்களைய பாக்குறான்றாங்க துனியா கிடைச்சா அல்லா பாக்குறான் துன்யா கிடைக்கல அல்ல பாக்கில துனியா கிடைச்சா அல்லா மாபத்து இருக்குது அல்லாட நெருக்கம் எங்களுக்கு இல்லாம போச்சு இன்னைக்கு இப்படிதான் மக்கள் விளங்குறாங்க சொத்துக்களை வச்சு தான் அல்லாட நெருக்க அல்லா எங்களையோட நெருக்கமா இருக்கிறானா அல்லது அல்லாஹூராயிருக்கிறானா فَأَمَّا الْإِنْسَانُ إِذَا إِذَا رَبُّهُ فَأَكْرَمَهُ فَيَقُولُ وَأَمَّا فَقَدَرَ عَلَيْهِ رِزْقَهُ மனிதன் நிலமை நல்லா சொல்லி காட்டுறான் இந்த துனியா துனியாட ஆத்த பிடிச்ச மனிதன் அவன் இப்படி சொல்றான் அல்ல ஒருவனுக்கு அவனை அல்ல அவனுக்கு கொஞ்சம் துனியாவுடைய பாக்கியங்களை கொடுக்கிறான் துன்யா அடிப்படையில் அல்ல அவனை கொஞ்சம் கண்ணியப்படுத்துறான் அவன் சொல்றான் என் ரப்போ என்னை கண்ணியப்படுத்தான் என் துனியா கிடைச்சிட்டு வசுக்கள் கிடைச்சிட்டு சமந்தத்தை வந்துட்டு விட்டுக்கு அதனால் அல்லா கண்டியப்படுத்தான் என்று சொல்றான் அடுத்த மனிதன் அல்லா சுகோ தாலா அவன் கொஞ்சம் நெருக்கடியை உண்டாக்குறான் அவன் அவன் அவன் வசதிய குறைவு ஏழை அல்லா அவனை ஏழை ஆக்கிட்டான் அவன் என்ன சொல்றான் என்ற ரப்பினை கேவலப்படுத்திட்டான் கொடுக்கப்பட்டவன் கண்ணியத்துக்குரியவனாம் கொடுக்கப்படாதவன் துனியா துணியாவுடைய அவன் கேவலத்துக்குரியவனா அல்ல சொல்லிட்டு சொல்றான் மரியாதை இப்படி சொல்றது தவறி கல்லா விஷயம் அப்படி அல்ல கண்ணியம் கேவலம் சொத்துக்களை கொண்டு அல்ல பெரிய வீட்டை கொண்டு அல்ல பெரிய வசதிகளை கொண்டு அல்ல வாகனங்களை கொண்டு அல்ல பெரிய இடங்களில் கலியாணம் முடிக்கிறது கொண்டு அல்ல அக்கராக்கும் கண்ணியம் தப்பு கொண்டு தான் எந்த அளவுமான இருக்கிறதோ எந்த அளவுட பயம் இருக்கிறோ எந்தளவு அமல்ல இலாதத்துல பேரிதல் பக்குவம் இருக்கிறோம் இருக்கிறோம் விளக்கங்கள் இருக்கிறோ எந்தளவு அல்லாட சிந்தனை அல்லாட கட்டளை மதிக்கக்கூடிய தன்மை அல்லாத விளக்கங்களை தவிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை எந்தளவு அதை வச்சுதான் கண்ணியம் யாருக்கிட்ட அதிகமா இருக்குமோ அவங்க ஆணும் கண்ணியத்துக்குரியவங்க யாருக்கிட்ட குறையரிக்குமோ அவங்க அதை விட அந்தஸ்து குறைஞ்சவங்க கண்ணியத்துல கருப்பா அறிக்கலாம் வெள்ளையர்களா அறிக்கலாம் கிராமவாசியா இருக்கலாம் அல்லது நகரவாசியா அறிக்கலாம் நல்ல வாக்கு போக்கான அழகானவங்களாம் வெள்ளத்தோள அறிக்கலாம் எப்படி இருக்கலாம் அறவிகளா இருக்கலாம் அஜவிகளா இருக்கலாம் பெரிய பேர்கோ குடும்பத்துள்ளவங்களா அறிக்கலாம் ஊர்லேயே கேவலமானவங்களா அறிக்கலாம் குடும்ப அமைப்புல யாருக்கு தெரியுமா அமல் தக்குவா அல்லாத பயம் வந்துருக்கும் இவெலையும் பகலேலையும் தனிமையிலையும் கூட்டத்திலையும் உள்ளூர்லையும் வெளியூர்லையும் எல்லா நிலைவேலையும் அல்லாஹ் அடிப்படையில் அமைச்சு கொள்றாங்களோ அவங்க தன்யத்துக்கு அவர்கிட்ட இல்லாமல் உலகம் மதிக்குது துனியாவை வெற்றி உலகத்தை மக்கள் மதிக்கிறாங்க வஸ்துக்களை வெற்றி ஏன் மக்களிட உள்ளே மக்களோட உள்ளத்த துணியாவுடைய மகத்துவமும் இருக்கிறேன் அதனால மக்கள் உலகத்தை வச்சு மதிக்கிறாங்க கொஞ்சம் நல்ல அழகா உடுத்துக்கொண்டு போனா ஒருவரையா பாக்குறாங்க கொஞ்சம் சாதாரண அமைப்புல உடுத்துக்கொண்டு போனா இன்னொரு மாதிரி பாக்குறாங்க கொஞ்சம் கூட குறைய நக நட்டுகளை போட்டுக்கொண்டு போனா களத்துக்கு தைக்கு நிறைய போட்டுக்கொண்டு போனா கொஞ்சம் இன்னொரு ஒரு மாதிரி பாக்குறாங்க கொஞ்சம் சாதாரண அமைப்புல நக நட்டுகளை போட்டுக்கொண்டு போனா இன்னொரு மாதிரி பாக்குறாங்க கொஞ்சம் பொறுமையான வாகனத்துல போயிட்டு போக கூடிய நேரத்துல அத வாகனத்தை வச்சு ஒரு மாதிரி பாக்குறாங்க சாதாரண ஒன்றும் இல்லாம ரூட் பஸ்ல அல்லது நடந்து அல்லது ஒரு பெரிய அமைப்பு வீட்டில் வச்சு பாக்குறாங்க அதே மனிதன் அவன் ஒரு சாதாரண வீட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து அந்த வீட்டை வச்சு அவனை பாக்குறாங்க இதுதான் உலக சகோதரிகளே இதுதான் துணியா வீட்டை வச்சு கல்யாணம் பேசுறாங்க வாகனத்தை வச்சு கல்யாணம் பேசுறாங்க ஆரம்பம் தொழில் யாவரு ஆறாம் பார்க்கிறாரெல்லாம் இந்த காலத்தில் பார்க்கலாம் அதெல்லாம் கல்யாணம் செய்யலாம் வெளியே துறையாக சகோதரிகளை தாய்மார்களே எங்களை துனியா வச்சு தான் மறுக்கிறோம் துணியா வச்சு கல்யாணம் பேசுகிறோம் அல்லாவுக்கும் ஒரு சனத்துக்கு ஒருமதி இல்லை வேளாண் தாய்மார்களே தவறது என வார்த்தைக்கு கருத்தை வார்த்த வேளாண் சகோதரிகளை உலகத்தை சொல்ற அல்லாத யாராவது ஒருவர் இந்த துனியாவை வாழ்க்கையை நோக்கமாக்கி கொண்டா இந்த வச்சுக்கொண்டா அல்லா சொல்ற தள்ளுவர் நரகத்த வேற எந்த பாவமும் செய்யாக்கி பரவாயில்லை துனியா உள்ளத்தில் தூக்கி போட்டு துனியா வாக்கிய நோக்கமாக்கினவங்க அவங்களை நரக மனு புறான் சொல்றான் மண்கானு சும ஜூ எஸ்லாது என்ன பாவத்துக்கு தெரியுமா நரகமனு புறான் துன்யாவை நோக்கமா வச்சு வாழ்ந்ததுனால அல்லா தாழ்த்தினதை அல்லாட பார்வையில் ஆக தாழ்வானதை ஆக கேவலமானதை இவங்கள உள்ள ஆக உயர்ந்ததாக மாறினதை இவங்க உள்ளத்தில் ஆக கண்ணியத்துக்குரியதான் ஆனதை அல்லா கேவலப்படுத்தினத்தை இவங்க ஆக கன்னியப்படுத்தினாங்க அதனால அல்லா சொல்ல நாங்க தல்வோம் நரகத்துக்காமல அவங்க துனியா அவங்க துணியாவை நோக்கமாக சிவாழ்ந்தா நாங்க நாடு அவங்களுக்கு நாட்டு அளவு கொடுத்துட்டு அதுக்கு பின்னால நரகத்தை கொடுப்போம் அப்ப இந்த ஆயத்தை வச்சே விளங்கிலும் துனியா எவ்வளவு தாழ்ந்தது மாத்திரம் நரக போட்டு காரணம் அமையும் பதினால சின்ன கூடாது குடிக்க கூடாது உடுக்கக்கூடாது சம்பாதிக்க கூடாது செலவழிக்க கூடாது வீடு கட்டக்கூடாது வாகனம் வாங்க கூடாது என்ற கருத்து அல்ல அப்படி விளங்கிடக் கூடாது தேவைக்காக எந்தள அந்தளவுல முப்பது பேருக்கு ஒரு மூணு ரூம் தேவை ரூம் தேவை மேல் மாடி பயம் இருக்கிறது மேல்வாடி போனதே இல்ல பகலையிலே கோபம் தனிமையில தனியான சகோதரிகளை அல்லா ஜவாப் சொல்லணுமே இங்கே எல்லா ஜாதியும் செஞ்சுட்டு போகலாம் எல்லாம் செய்யலாம் எங்களை இஷ்டப்படி எங்கட தள்ளி வேண்டிய மாதிரி வீடு கட்டுவோம் வேண்டிய மாதிரி வாங்க வேண்டிய மாதிரி வாழுவோ மாலைகள் பிரச்சனை இல்ல வேண்டிய மாதிரி வாழுங்க அல்லாக்கு உன்னால நிற்கணுமே அல்லாக்கு பதில் சொல்லணுமே அல்ல இத விஷயங்களை பிடிப்பானே அல்லா இத விஷயங்களை நரணம் தள்ளிக்கானுங்க அங்க யார் ஒரு விஷய மனைவியால் மனைவிக்கு கணவன் உதவி செய்வாரா பிள்ளைங்களுக்கு தாய் தந்தல் உதவி செய்வாங்களா தாய் தந்தலுக்கு பிள்ளைகள் உதவி செய்வாங்களா கூட்டாளிமார்கள் நண்பர்கள் நெருக்குமாற உதவி செய்வாங்களா அவங்க வேலையை பார்ப்பாங்க எங்களை யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க ஆக்கிரத்துக்கு வலியை செய்யணும் நாங்க எங்களுடைய ஈரக்கத்துக்கு வரியை செய்யணும் ஊருக்கு பேருக்கு வாழ்ந்து வேலை இல்ல உலகத்தை சந்தோஷப்படுத்தலாம் அல்லாத சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் அல்லாத எங்களுக்கு வாழ்க்கையை தந்தான் அவன் தான் எங்களை வாழ்க்கையை காலங்களில் அவன் தான் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் எங்களோட வாழ்க்கையில நிலைமைகள் அவன் தான் உண்டாக்குறான் எங்களோட எதிர்கால விஷயங்கள் அவன் கையில் இருக்கிறேன் எங்களோட பிள்ளைங்களுடைய எதிர்காலங்கள் அவன் கையில் இருக்கிறே அவன் நாங்க அவன் வெறுப்ப சம்பாதிச்சுக்கொண்டே அவனை கோவிச்சுக்கொண்டே அந்த திருப்பி அடையாமல் வாழ்ந்த வாழ்க்கை ஆக்கிரத்து வாழ்க்கை சோதரிகளே ஆக்கிரத்திற்கு பொறுப்புதாரர்கள் ஒவ்வொருத்தையும் தனிப்பட்ட முறையில் அல்ல கேள்வி கணக்கு கேட்பான் அங்க ஜோடி ஜோடா எழுப்பி கேட்க மாட்டான் இன்னாருடைய கணவன் வாங்க இன்னாருடைய மனைவி வாங்க ஜோடி ஜோடா குடும்பம் குடும்பமா கேட்டு அழைத்து அப்படி எழுப்பாட்டி கேள்வி கேட்கறது இல்ல குடும்பம் குடும்பமா சொற்கம் அனுப்புறதும் யாரு நன்மை செய்றாங்களோ அவங்களுக்கு லாபம் அது அவங்களுக்கு தான் யார் மாற்றம் நடத்துறாங்களோ அவங்களுக்கு தான் நஷ்டம் கணவன் அமல் செஞ்சிருந்த அவர் சொற்கம் போவார் மனைவி அமல் செய்யல அவர் நரகம் போவார் மனைவி அல்லா வழிபட்டு இருக்கிறார் அல்லா பயந்து வாழ்ந்தா நோக்கமா வச்சு வாழ்ந்தா கணவன் துனியாவை நோக்கமா வச்சு வாழ்ந்தா கணவன் நரகம் போவார் அன்பான கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளை வாழ்க்கையில குறிக்கோள் எங்க வாழ்க்கையில நோக்கமே ஆகிறந்தான் நாங்க ஆக்கிரத்தை நோக்கமா வச்சு வாழ்றோம் நாங்க ஆகிரத்துக்காக வாழ்றோம் அல்லாஹு வாழ்க்கை என்றால் ஆக்கிரத்துடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை என்றே மௌத்த ஒரு வாழ்க்கை சில நேரம் அதுதான் எங்களுக்கு இப்ப மௌத்த தந்தா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இளவையில் நாங்க தூங்கி பின்னால எங்களுக்கு தந்தா இந்த நேரத்தில் நாங்க நாளைக்கு கபூர்ல இருப்போம் நீங்களும் இப்பயோ இந்த கொஞ்சத்திலேயோ அல்லது இளவையிலேயோ மௌசா போனோம் என்ற நேரத்தில் கபூர்ல அரிப்போம் மண் எங்களுக்கு மேலாக கீழே அறிக்கிறேன் உயிரா மண் எங்களுக்கு மேலும் அன்பாக நல்ல சாய்மார்களே சகோதரிகளே எனவே இந்த உலகம் ஒரு ஒரு சோதனைக்காக சோதனையுடைய அடிப்படையில் ஆகத்திலே தயாரிப்புக்காக கொடுக்கப்பட்ட காலம் தான் இந்த உலகத்துடைய காலம் மவுத்துக்கு பின்னால் உள்ள நிரந்தரமான வாழ்க்கையுடைய தயாரிப்புக்காக குறிப்பிடப்பட்ட சில வருட வாழ்க்கையை கொடுத்து சோதனையுடைய அடிப்படையில் வாழ்க்கையை வச்சுதான் வாழ்க்கை முடிவு செய்யப்படும் உலகத்தில் எங்கியா நிலைமைகளை ஒரு பெரிய பார்ட்டி துனிய போய் சின்ன பாட்டியா சின்ன அமைப்பு வாழ்க்கையை முடிவு செய்தது நிலைமைகளை எப்படி வைக்கணும் நாங்க பணக்காரர் ஆவறதை திறமையை கொண்டு அல்ல ஏழை ஆகுறதை விலையில கொண்டு இன்றைக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ யாருக்கெல்லாம் வசதிகளை கொடுத்திருக்கிறானோ அவனோட கெட்டித்தனங்களால் அவங்க பணக்காராக இல்ல அவன ஆற்றலால் யாரெல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு அறிவில் ஆற்றல் இல்ல விளப்பம் இல்ல புத்தி இல்ல அதனால்தான் ஏழைகளா இருக்கிறான் என்பதும் கிடையாது எத்தனையோ அறிவாளிகள் ஒன்றுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க ஒன்றுமே விளப்பம் இல்லாத அறிவற்ற மடையர்கள் பெரிய மல்டி மில்லியனர்களா இருக்கிறாங்க الله هو يوسع الرزق لمن يشاء ويقدر وقليل من حيات الدنيا وما الحياة الدنيا في الاخره الا متاع الله قراننا تقول الله يوسع الرزق لمن يشاء ويقدر الله سبحانه وتعالى نادي குடியവരുടെ رزකల అవిర్సియ ఉండాకరా நெருக்கடியை கூடியவர்கள் துனியா மக்கள் துனியாவுக்கு சந்தோஷப்படுறாங்க துனியா கிடைக்க கிடைக்க சந்தோஷம் துனியா முன்னேற துனியாவில் முன்னேற முன்னேற சந்தோஷம் ஆனால் ஒரு வாழ்க்கை ஒன்றுமே இல்ல ஒரு அற்புதத்துக்குரிய மேலாண் சகோதரிகளை சாய்மார்களே அவங்கள போல வாழும் இவங்கள போல வாழணும் அவங்கள போல ஒரு பெரிய ஒரு வீடு கட்டணும் இவங்களை போல உடுக்கணும் அவங்கள போல சீகாரிக்கணும் அவங்கள போல கல்யாணம் செய்யணும் இவங்களை போல வீட்டு சாமான வாங்கணும் அது அல்ல எங்களை நோக்கம் அத நோக்கம் சகோதரிகளே நாங்க தீனுடைய விஷயத்துல அமல்களுடைய விஷயத்துல அவங்களை போல தீன முன்னேறணுமே இவங்களை போல தீனுடைய அடிப்படையில வாழணுமே அவங்கள போல அமல் செய்யணுமே அவங்களை போல நன்மையான காலம் ஈடுபடணுமே என்பதைத்தான் நாங்க யோசிக்கணும் ஆகத்துல நானும் நீங்களும் ஒரு பெரிய அந்தஸ்துக்குரியவங்கள ஆகணும் அதற்கு நாங்க முயற்சி துணியால அந்தஸ்துக்குரியவங்களா இருந்து வேலை இல்ல சகோதரிகளே முந்துவங்க வீணுடைய காரியங்கள்ல நன்மையான காரியங்கள்ல முந்த பாருங்க சார்களே அந்த பெண்மணி இவ்வளவு பேணுதலா நடக்கிறா இவ்வளவு பக்குவமா வாழ்கிறா இவ்வளவு ஒழுக்கமா இருக்கிறா அவ சர்தாவுடைய அமைப்புலா வாழ்கிறா அவர் என்னுடைய காரியங்கள் ஈடுபடுறா அவர் இதுக்காக முயற்சிகிறா அவணைய போலத்தானே அவும் இணைய போலத்தானே பிள்ளைகள் இருக்கிறாங்க வேலை வாய்ப்பு இருக்குது பிரச்சனைகள் இருக்குது கஷ்டம் கவலைகள் இருக்குது நோய்கள் இருக்குது பல தேவைகள் இருக்குது அப்படி இருந்தும் கூட அவங்க நன்மையில் ஈடுபடுறாங்களே எனக்கு அப்படி சந்தர்ப்பம் இன்னும் கிடைக்க இல்லையே நானும் எனக்கும் ஈடுபடையிலும் தானே ஏன் எனக்கு இன்னும் சந்தர்ப்பம் கிடைக்கையில்லை எங்களையே பத்தி கவலைப்படணும் ஏன் எனக்கு நன்மை செய்யலாம இருக்குது எனக்கு ஈடுபடையலாம இருக்குது ஏன் எனக்கு ஒழுக்கமா இருக்கலாம இருக்குது ஏன் எனக்கு இந்த வரதாவுடைய வாழ்க்கை வருவதில்லை என்று நாங்க எங்களைய பத்தி கவலைப்படணும் இன்றைக்கு நாங்க துனியாத விஷயத்துல எங்களைய குறையா பாக்குறோம் ஜீண்ட விஷயத்துல எங்களையே நிறையா பார்த்துக் கொள்றோம் துனியாத விஷயத்துல போதாது ஜீண்ட விஷயத்துல போதும் இன்னைக்கு அப்படித்தான் நாங்க எல்லாரும் வாழ்கிறோம் எங்களுக்கு துணியான விஷயத்துல மக்கியவங்களை பார்த்து பார்த்து அவங்களை போல ஆகணுமே இவங்களை போல ஆகணுமே என்று துனியான விஷயத்த யோசிக்கிறோம் தீண்ட விஷயத்துல ஆஹ் போனும் தானே நாங்க அவங்கள விட நல்லம் தானே அவங்கள விட கூட குறை அமல் செய்யம்தானே துணியான விஷயம் தீண்ட விஷயத்துல எங்களை விட சாழ்ந்தவங்களை பார்க்கறோம் துணியான விஷயத்துல எங்களை விட மேலானவங்களை பாக்குறோம் மாத்தமா பாருங்கிட்டு சொல்லப்பட்டிருக்கிறேன் உங்கரும் இலாமன் நக்வணிக்கும் வலா தந்தரும் இல்லாமன் சோகாக்கும் துணியான விஷயத்துல உங்களே விட சாழ்ந்தவங்களை பாருங்க உங்களை நன்றி செலுத்தும் எங்களை விட எந்த அளவு என்று நன்றி செலுத்தக்கூடிய தன்மை அல்லாக்கு சுக்குர் செய்யக்கூடிய தன்மை உண்டாகும் எங்களே விட பெரிய பாட்டிய பார்த்த வேண்டாம் போதாதே இல்லையே பஞ்ச பயிற்சியில தான் படிப்போம் சீருடைய விஷயத்துல நாங்க எங்களை விட உயர்ந்து அவங்க பார்ப்போம் அப்பதான் நாங்க முன்னேறும் துனியாட விஷயத்தில் அல்ல இருந்து தந்தது போதுமே அது கனா துமித்தாக எவ்வளவு விழிக்கிறோம் அதை கொண்டு போதுமாக்கிறது தான் நிம்மதியுடைய வாழ்க்கலுக்கு தாவியால் தான் செல்ல நிம்மதி என்றது ஒரு மாளிகை என்றா அந்த மாளிகையை சிறக்கையிலும் தாவியை கொண்டு சிறப்ப கொண்டு ஒரு தொழில செய்றாங்க முயற்சியை அமைப்புல முயற்சி அண்டையில இருந்து நிம்மதியோ எனவே கண்ணியத்துக்குரிய மேலாடு சகோதரிகளை கொஞ்ச கால வாழ்க்கை சகோதரிகளை நீண்ட காலம் அல்ல எங்க வாழ்க்கை நீண்ட காலம் வாழ போல் நாங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த அல்லாட நபி தகாவாக்கள் பலர்களுடைய வாழ்க்கை வருஷம் அறுபது வருஷம் ரசூலுல்லா மௌத்தா பக்கம் வாங்குவோம் எல்லாம் காலங்கள்ல தான் வாழ்ந்து இருக்கிறாங்க தாய்மார்களே சகோதரிகளே இந்த பூமிக்கு மேல வாழ்ந்த காலம் கொஞ்சம் பூமிக்கு கீழே நீண்ட நீண்ட காலங்கள் வாழ போற இன்றைக்கு நாங்க மௌத்தாவினா நாளைக்கு அடக்கிடுவாங்க நாளையிலிருந்து கயாமத்து நாள் வரைக்கும் அழிச்சி திரும்ப எதிர்பார்ட்டும் வரைக்கும் நாங்க நீங்கள கபுகள் இருப்போம் எவ்வளவு காலம் இருப்போம் எத்தனை நூறு எத்தனை ஆயிரம் வருஷமோ தெரியாது தெனியத்துக்குரிய மேலான தாய்மார்களே சகோதரிகளே இந்த அடிப்படையில் எங்களோட வாழ்க்கை ஒரு சுருக்கமான காலம் தான் கயாமத்துடைய நாளையில அல்லாவுக்கு மாற்றமாக வாழ்ந்த மக்கள் இடத்துல அல்லா கேப்பான காலம் வாழ்ந்தீங்கன்னு அவங்க சொல்லுவாங்க ஒரு நாள் அல்லது ஒரு நாளை விட கொஞ்சம் அரை நாள் தான் இருந்திருக்கோம் என்பாங்க வருஷம் வாழ்ந்தவங்க இருநூறு வருஷம் வாழ்ந்தவங்க அந்த கோடத்துக்கு பின்னால சொல்றாங்க ஒரு நாள் அரை நாள் தான் வாழ்ந்தோம் உலகத்துல என்பாங்க உறுதியா அடிச்சு சொல்லுவாங்க சகோதரிகளே நாங்க விளங்க வேண்டிய விஷயம் எங்களுக்கு இன்றைக்கு இந்த வாழ்க்கைய நீண்ட வாழ்க்கையா விளங்குது எங்கேயாவது ஒரு வயசாளி நூறு வயசுல உள்ள ஒரு வயசாளியா கண்டா நாங்க புதுனமா காட்டுறோம் எல்லாருக்கும் பாருங்க இந்த பொங்கலைக்கு இந்த பொங்கலைக்கு நூறு வயசாம் இந்த வயசாளிக்கு இந்த மனசுக்கு நூறு வயசாம் என்று எல்லாரும் பாக்குறோம் எப்பயும் மௌசாக வேண்டியவங்க இன்னும் ஹயாத்தோட வாழ்றாங்களே பெரிய ஒரு புதுவமே இது நூறு ஒத்தம பூமிக்கு மேல வாழ்றாங்களே புதுனா இருக்கிறது கயாமத்துடைய நாளில் எங்களுக்கு இந்த நூறு வருஷம் ஒரு நாளாக விளங்கும் அரை நாளாக விளங்கும் உறுதியாக விளங்கும் அப்படி ஏன் சகோதரிகளே அங்க ஒரு நாளே ஆயிரம் வருஷம் சகோதரிகளே ஆக்கிரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு கப்படத்தில் ஆக்கிரத்தில் ஒரு நாள் நீங்க கணக்கெடுக்கக்கூடிய ஆயிரம் வருடம் சொல்றேன் அப்ப இங்கே திரு ஆயுத வருத்தம் தான் அங்க ஒரு நாள் எப்படி இங்க இருபத்தி நாலு மனுஷன் ஒரு நாளோ அதே போல அங்க ஆயுத வருத்தம் ஒரு நாள் ஒரு நாளோட முழு வாழ்க்கையும் என்ன தவறதிகளே பத்துல ஒண்ணும் நூறு வருஷம் வாழ்ந்தா தான் அங்கே ஒரு நாளுடைய பத்துல ஒன்று வாழ்ற உலகத்துல இப்ப நூறு வாழ்றது இல்லையே நாங்க அவசரமா போய்கொண்டிருக்கிறாங்களே அப்ப இது ஒரு பொய் வாழ்க்கை தவறீங்களே இது ஒரு ஏமாற்றம் இது ஒரு கேலி கூத்து இது ஒரு வீண் விளையாட்டுமோத்தாவிருக்கிறான் கல்யாணம் முடிச்சு முப்பது வருஷமா அவர் ரெண்டு பேர் ஜோடா வாழ்ந்து இருக்கிறாங்க பாப்பிள மௌத்தா விட்டார் இன்னைக்கு நாளைக்கு மையத்தை அடக்குவாங்க நாங்க இந்த மனைவி கிட்ட சொல்லி பாப்போம் உங்களோட கணவரை நாளைக்கு கூட பேசி உங்களுடைய கணவனை போய் உதவி அளிக்குமே அடிக்கடி கவருக்கு அவங்க பாப்பா அடக்கப்பட்டான் அப்பயும் இருந்தாங்க உமர்றது எல்லாம் தாலானோ அடக்கப்பட்டது பின்னால்தான் வீட்டில இருந்து வெளியாகினாங்க அப்ப எங்களோட அன்புகள் எல்லாம் பொய் அன்பு தகோதிகளே போய் அன்புகள் மையத்துக்கிட்ட சிட்டம் மையத்தை கு பயம் மத்திய கப்பன் செய்ய பயம் அபுரடிக்கு போ பயம் இது ஆகா ஆனா நீங்க இல்லை நான் இல்லை என்றும் என்னென்ன பாவிக்கிறோம் எல்லாம் பொய் வார்த்தைகள் தாய்மார்களே சகோதரிகளே இம்மான் அமலோட நாங்க தயாரிப்போட அல்லாவை சந்திக்க வேண்டாம் எங்க ஆற்றலத்து வாழ்க்கையை சிறப்பாக்குவான் கண்ணியமானதாக ஆக்குவான் சந்தோஷமானதாக ஆக்கி தருவான் அதனால்தான் சக்கராத்துடைய நேரத்திலையும் அல்ல திமான் அமலுடைய அடிப்படையில வாழ்ந்தவங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல மலக்குமார் அல்ல அனுப்புகிறாங்க மலக்குமார் வந்து ஆறுதல் சொல்றாங்க அந்த மௌத்தாவுக்கு நல்ல மக்களுக்கு சொர்க்கத்துல இன்பங்களை காட்டுறாங்க சொருக்கத்துக்கு தயாரிப்பு செஞ்சீங்க நீங்க சொர்க்கத்தை பாக்க இல்ல சொர்க்கத்தை காண இல்லை இது வரைக்கும் இப்ப கா இப்ப பாருங்க இவ்வளவு நாள கஷ்டப்பட்டு சம்பாதிக்க சொருக்கம் இதுதான் அந்த சொற்கத்திலே இன்பங்கள் இருந்தான் என்று காட்டி காட்டி மலக்குமார்கள் ஆண்கள் வார்த்தைகளை சொல்லி சொல்லி ரூ எடுப்பாங்க மலக்குமார் சொல்லுவாங்க ான் நீ பயப்படாதீங்க நீங்க கவலைப்படாதீங்க நீங்க சந்தோஷப்படுங்க அல்ல உங்களுக்கு சொருக்கம் தரப்போறான் எப்படி நாங்க பிள்ளைகள் அறக்கூடிய நேரத்துல பிள்ளைகளுடைய கஷ்டமான நேரத்துல கவலையான நேரத்துல நாங்க ஆறுதல் சொல்லுவோமோ அப்படி சாரி உங்களுக்கு நல்ல நான் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறேன் ஆசையான வாழ்ந்தவங்களை அல்லாவை சந்தோஷப்படுத்தினவங்கள துனியாவை விட ஆசிரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்கள அல்லா மலத்து மாற கொண்டு ஆறுதல் சொல்ல வைப்பார் நாங்க உங்களே சனிய விட மாட்டோம் மலத்துமாறு சொல்லுவாங்க உங்க குடும்பம் உடைய தண்ணிய போட்டுட்டு வந்துடும் போட்டு செய்ய மாட்டோம் உதவி செய்வோம் நாங்க உலகத்திலேயே உங்களுக்கு உதவி செஞ்சோம் நீங்க பயப்படாதீங்க உதவி செய்வோம் உங்களுக்கு நீங்க சொருக்கம் தருவோம் அல்ல தரப்போறான் அந்த சொருக்கம் நீங்க ஆசை வைக்கிறதுனா நாங்க கிடைக்கும் அப்படியா சொருக்கம் வளக்கும்ியா வளக்கும்ியா அன்புகம் வளகும்பியா மாத உலகத்துல கட்டுப்பாடோட வாழ்வீங்க உலகத்துல ஆசை அடைக்கினீங்க அவங்கள போல இவங்களை போல வாழும் என்று ஆசை வந்ததை வந்தும் அடக்கிக்கொண்டீங்க ஆசை அல்லாமுக்காக அவங்கள போல உடுக்கணும் இவங்களை போல போகணும் அவங்களை போல சுத்தோணும் இவங்களை போல கல்யாணம் செய்யணும் இப்படி ஆடம்பரமாக வாழணும் என்று ஆசை வந்ததை பாவங்கள் செய்ய யோசனை வந்ததை அடைக்கிறீங்க பாவத்தை விட்டீங்கல்ல கூட ஆசையை பூர்த்தி செய்ய போறான் அந்த ஆசையை அடைக்கிறீங்களே உலகத்தில அதனால இப்ப ஆசா அல்லா பூர்த்தி செய்வான் சகோதரிகள் இப்படி வார்த்தைகள் சொல்லி சொல்லி ரூபெடுக்கப்படும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது நேரங்கள் சுருக்கமா இருக்கிறது சகோதரிகளே ஹரீசுடைய கருத்துகள் வந்திருக்கிற கிதாபுகள் எழுதுகிறாங்க வீட்டார்கள் மையத்தை குழுப்பாட்ட முந்தி மலக்குமார் மையத்தை குழுப்பாட்டுறாங்க வீட்டுல உள்ளவங்க கப்பன் செய்ய முந்தி மலக்குமார் கப்பன் செய்யறாங்க வீட்டுல உள்ளவங்க அத்தர் வாசங்கள் போட முந்தி மலக்குமார வாத்தம் போடுறாங்க ஜனாஜாவுடைய விஷயத்துல ஜனாதாவுடைய விஷயத்துல மலக்குமார் கலந்து கொள்றாங்க இப்படி பல விஷயங்கள் கபூர்ல மையத்தை தூக்கி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் சொல்லவே கத்தி மூனி கத்தி மூணு அவசரமா கொண்டு போய் கபூர்ல வச்சிருங்க அதுக்கு பதில் அல்லா தரப்போறான் இந்த உலகத்தில் எனக்கு சொர்க்கம் தரப்போறான் சொர்க்கத்திலே இன்பங்கள் அனுபவிக்கணும் சகோதரிகளை சாய்மார்களே அதனால இந்த உலகத்தில் நாங்கள் அல்லா விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழணும் எங்களை அமல்களை சீராக கொள்ளணும் அஞ்சு பேர் தொழுகையில முழுமையான கவனம் செலுத்தணும் எங்களை சின்ன வயது வந்த ஏழு வயசாவுகளே பிள்ளையில தொலை பழக்கணும் பத்து வயசாகவே பிள்ளைய தொலை அடிச்சு அவங்க தொலை வைக்கணும் அப்படித்தான் அரிசலு சொன்னாங்க வீட்டுல யாரும் தொல்லாதவங்க இருக்கவே கூடாது தொல்லாதவங்க ஒரு ஆள் இருந்தாலும் கூட அவங்களுக்கு அடிக்கிற முசிபத்து வீட்டுக்கு கருத்திரியம் தொழுகை இல்லாதவங்களுக்கு அல்லாட தொடர்பு இல்ல தொழுக இல்லாதவங்களுக்கு அல்லாட உதவி இல்லை சொல்லக்கூடியவனோட வாழ்க்கையில அல்லா வரக்க செய்கிறான் விற்க வரக்கிறான் அவனோட முகங்களை பிரகாசமாக்குறான் அவனோட உள்ளங்கள நிம்மதியை உண்டாக்குறான் சகாசலே காக்கிறான் தகவல்களை வாக்கையில பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அல்லா சித்த சொல்லுது கேட்டு பெற்றுக் கொள்வனும் ஒரு ஆண்டு சொல்றான் நீங்க பிரச்சனைகளை எங்கள் மூலமா நீக்கிக்கோங்க எங்கள்கிட்ட உதவி கேளுங்க நாங்க உதவி செய்யறோம் உதவி எடுங்க சொல்ற வீட்டுல ஒரு பிரச்சனை வீட்டுல ஒரு கவலை ஒரு நோய் ஒரு கஷ்டம் சேவை இருந்தா அழகான குறையில ஒளிச்செஞ்சு ரெண்டு ரக்கா சொல்றது அல்லா சனால கையேந்தும் யாரெல்லாம் இப்படி ஒரு கஷ்டம் நீசான் அனுப்பினான் இந்த கஷ்டத்தை நீசான் இந்த கஷ்டத்தை லேசாக்குவோம் நீசான் அனுப்பி இந்த கவலையை தந்தாய் நீசா இந்த கவலையிலே சாப்பணும் நீசாண்ட பிள்ளைய நோயை நீ சார்ந்த நோய்க்கும் இப்படி செய்ய எல்லாம் யாருக்கிட்டே சொல்லாது அது எப்ப என்ன இருந்தாலும் உங்ககிட்டதான் வந்து சொல்லும் அந்த உம்மைக்கு எவ்வளவு அந்த பிள்ளையோட இறக்கம் உண்டாங்க அந்த உம்மை விலங்குவா எந்த பிள்ளை யாருகிட்டே சொல்றேன் மட்டும் தான் சொல்லுறது அதனால கட்டாயமா நான் செஞ்சு கொடுக்காட்டு வேற யாரு இருக்கிறா செஞ்சு கொடுக்க அப்படி யோசிக்கிறாங்க தாய்மார்கள் அதனால செஞ்சு கொடுக்கணும் அதே போல அல்லா அல்லா கிட்ட மட்டும் அல்லா கிட்டே சொல்ல வேண்டாம் என்ன கணவன் கணவன் எனக்கு எனக்கு பொருத்தமா நடக்கிறார்க்கு அல்லா கிட்ட கேட்க வேண்டியது என்னைய சந்தோஷப்படுத்த நீ உதவி செய்ய அதுக்கேத்த உள்ளத்தை பக்குவப்படுத்தி எங்க பிள்ளை எனக்கு வழிபடுவதில்லை சொல்லுவதுக்கு வழிபடக்கூடிய பிள்ளை என் பிள்ளைய ஆக்கு அல்ல கிட்ட கேட்குவோம் அல்ல கிட்ட விசாரத்துடைய தன்மை வழிபடக்கூடிய தன்மை கொடுக்கிறது இப்படி எங்க எல்லா விஷயங்களையும் அல்லா கிட்ட மட்டும் சொல்லுவோம் அல்லாத எதிர்பார்க்கிறார் இப்படி சகோதரிகள் எங்க வீட்டுடைய தீருடைய விஷயங்களை விலங்கி விலங்கி அமல் செய்யணும் எங்களுடைய நோக்கம் அல்லாவ சந்தோஷப்படுத்துறது அப்ப அல்லாவை சந்தோஷப்படுத்துறதுதான் எங்களை நோக்கமேதான் எப்படி சந்தோஷப்படுத்துறது அதை விளங்கணுமே அதை விளங்குறது தான் அறிவு என்றதை அறிவை கற்றுக்கொள்ளுங்க சொன்னால் அதுதான் நான் எப்படி தூங்கினால சந்தோஷப்படுவான் நான் எப்படி சாப்பிட்டாலும் சந்தோஷப்படுவான் நான் எப்படி திருமணம் செஞ்சாலும் சந்தோஷப்படுவான் நான் எப்படி கணவனோட நடந்தாலும் சந்தோஷப்படுவான் நான் எப்படி பிள்ளைகளை வளர்த்தாலா சந்தோஷப்படுவான் நான் எப்படி பயணம் செஞ்சாலும் சந்தோஷப்படுவான் நான் எப்படி உடுத்தாலா சந்தோஷப்படுவான் சந்தோஷப்படுத்துறது எங்கள நோக்கம் எங்கள ஆசையை பூர்த்தி செய்வது அல்ல நோக்கம் அல்லாவும் சந்தோஷப்படுத்துறது சேவையும் பூர்த்தியாகவும் அல்லாவும் சந்தோஷப்படுவான் எங்களுக்கு வழிகாட்டியாக வாக்கரிக்கிறான் அதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க அதை நீங்க தவிர்த்து போங்க நீங்க விடுத்துங்க அத அல்லாட அன்பு தேவை ரசூலுல்லாவை பின்பற்று அப்ப எங்களுக்கு வழிகாட்டி முன்மாதிரி அல்லாட பொருத்தம் எங்கள நோக்கமா இருந்தா எங்களுக்கு வழிகாட்டல் ரசூல் உள்ள இருக்குது எங்களுக்கு அல்லாட சந்தோஷ நோக்கம் இல்ல வேண்டியமாய் வாழ பிரச்சனையே இல்ல அவங்கள மாதிரி உடுக்கறது இவங்கள மாதிரி போறது வாரது இன்னைக்கு எங்களுக்கு வெக்கம் இஸ்லாத்து இஸ்லாத்துக்களை அவங்களோட வாழ்க்கையில முழுமையான வாழ்க்கை வந்துடுது களிமா சொல்லாத ஒரு காவிரா இருக்கிறான் களிமாவை சொல்றார் இஸ்லாத்து வார வந்து அவர அவர வாழ்க்கையை பார்த்தா முழுமையான சுண்ணத்தான வாழ்க்கை அவர் சுண்ணத்துக்கு சுத்த பின்பற்ற அவருக்கு வெட்க இல்ல எங்களுக்கு வெக்கம் நாங்க பரம்பரை முஸ்லீம் எங்களுக்கு ஆண்களுக்கு தாரிய வைக்க வெக்கம் தொப்பிய போட்டுக் கொண்டு காட்ட வெட்கம் சுண்ணத்துல வெட்கம் எங்களுக்கு பெண்களுக்கு அல்லாத கட்டளை போட சொல்லி அந்த கட்டளை எடுத்து நடக்க வெட்கம் பெண்களுக்கு நல்ல பறந்து கொண்டு போவேண்டா ஆசை அவங்கள போல உடுக்கணும் இவங்களை ஆசைகளை படைச்சவன் அவன் எங்களை ஆசைகளை அவனுக்காக விடுபடுத்தான் பெண்களை கவர்ச்சியா படைச்சது அல்ல பெண்களை அழகா படைச்சது அல்ல அழக அல்லா சொல்றாட அழக காட்டாதீங்க அழக மறைச்சு போங்க சொல்றான ஆயத்தரம்பிக்க உலகத்தில் சில வச கு சொல்றான் ஆனா முழு துணியாவும் கவர்ச்சியானதே அதுலயும் குறிப்பாக சிலது விசேஷமான கவர்ச்சி இருக்குது அதுல முதலாவது அல்ல சொல்றான் பெண்களை தான் பெண்கள் கவர்ச்சியானவங்களா படைக்கப்பட்டிருக்கிறாங்க கவரப்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க அப்ப அந்த பெண்களுக்கு கவர்ச்சியான அந்த தன்னை கொடுத்தது அல்லச்சு பொம்பளை இருக்கு வளமையா ஆசை நல்லா உடுத்து நல்லா அலங்கரிச்சு ஆம்பளை இருந்து காட்டணும் இது பொம்பளை ஆசை எல்லா பெண்களுக்கும் ஆசை தான் இதுல அவக்கு மட்டும்தான் இருக்குது இவக்கு இல்லை அல்ல பொதுவான ஒரு அமைப்பு பெண்களுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது அது அல்லாத அமைப்பு அப்படி ஆத்தையை சொல்லி என்ன நடக்கும் நடக்குது வரக்கூடிய நான் ஆண்டுக்கு விட்டுட்டு போகக்கூடிய பெண்களுடைய விட பயங்கரமான பித்னா எதையுமே விட்டுட்டு போகல சொன்னாங்க ஆண்களுக்கு நான் விட்டு பித்னாக்கள் பெண்களுடைய பித்னா விட பயங்கரமானது எதுவுமே இல்லைனா அவ பெண்களை பித்னா என்ற வார்த்தையை கொண்டிருக்கா பாவிச்சாங்க அந்த பித்னா பெண்களை பாதுகாக்கத்தான் அதுக்குத்தான் பெண்கள அழக மறை நல்லா போறான்னு சொல்றேன் ஏறி இறங்குறதுல இல்ல உங்களுக்கு கண்ணியம் நீங்க வீட்டோட அடங்கியிருக்கிறது கண்ணியம் இருக்குது பெண்களுடைய வீட்டு தேவைகளை ஆண்கள் பூர்த்தி செய்யணும் இது மாப்பிளைக்கு வெக்கம் இல்ல இல்ல மாப்பிள்ளைக்கு போற வார ஒன்னே விட்டுறாரு அவரும் பார்க்காம இருந்தா தானே அவர் மனைவிய பாதுகாப்பாரு அவரே ரோட்ல போற வார எல்லா பெண்களையும் குறைஞ்சா போகுது அவர் அப்படி கேட்பாரு பெண் திருமணம் செஞ்சதுக்கு பின்னால அந்த பெண்ணுடைய முழு அழகையும் காட்டணும் கணவனுக்கு தான் ரோட்ல போற வாரம் சொல்லு கொஞ்சம் உங்களை அலங்கரிச்சுக் கொண்டு போனாங்களே போல நீங்க போவாருங்க ஒரு ஒரு பெண் வெளியாக போகக்கூடிய நேரத்தில் அதாவது எதற்கொண்டெல்லாம் அந்த பெண்ணுடைய அழகு வெளியாகமோ அந்த பெண் கவலைப்படுவாலோ அதெல்லாம் தபர் தான் ஒரு அழமான செருப்பா வெளிப்படுத்தி அதை ஆண்கள் பார்க்கிறாங்க திரும்புறாங்க அதுவும் தபர் தான் ஒரு நல்லா ஒரு அபாயம் இருக்கிறா நல்ல புத்துக்கள் பதிச்சு வெளிய அழகா கவர்ச்சி அறிக்கிறேன் அதுவும் தபர் எதை கொண்டெல்லாம் கவர்ச்சி ஏற்படுவோம் அதுக்கெல்லாம் பாவிக்கப்படுவது அல்லா பொதுவாக காலத்துல பெண்கள் அறப்புலையா உழைத்து கொண்டு தன் அழக காட்டிக்கொண்டு போனாங்களே அதை போல நீங்க போவாதி உங்களுக்கு கண்ணிய வீட்டோட அரங்கிருக்கிறது தான் இருக்கிறேன் நீங்க அல்லாவுக்காக வீட்டோட அரங்கிருக்க அல்லாவோட தேவைகளை பூர்த்தி செய்வான் தெரிய மேல தாய்மாரை தவறுகிறேன் நடந்து போகக்கூடிய நேரத்துல உங்களோட கால்களை பூமியில அடிச்சு கொண்டு போவாதிங்க உங்களோட செருப்புகளுடைய கால்களுடைய சத்தங்களை வெளிப்படுத்தாதீங்க காலுடைய செருப்புடைய சத்தங்களை வெளிப்படுத்தக்கூடாது கொண்டு உங்களோட அழகு வெளியாகும் என்றால் மக்கள் மக்கள் உறுப்புகள அழகாக காட்சி கொடுக்கிறது எவ்வளவு பெரிய தவறு இன்றைக்கு விளக்கம் தலைக்குப்பரம் விளக்கம் கொடுக்குறாங்க மாத்தமான கருத்துக்களை சொல்றாங்க அவங்களோட வாசிக்கு ஏற்ற மாதிரி குரான் அவங்களோட அப்படி சொல்ற காலம் இது அவங்களுக்கு நடக்க இயலாதே அதனால அவங்களுக்கு நடக்க நீங்க நரக போனா ஏன் மத்தியவங்களே நரகிறீங்க யார் மாத்தமான கருத்துக்களை சொல்றாங்களோ அவங்க மட்டும்தான் நரக போக விரும்புறாங்க இன்னொரு கூட்டத்தையும் கூட்டிக் கொண்டே போவதுக்கின்றாங்க எனக்கு பரந்தா போட இராது என் மனைவிக்கு பரந்தா போட அதனால தேவையில்லை என்றது அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிற முயற்சியில் ஆதாரம் சொல்றது மறைச்சு கொண்டு போக ஆதாரம் சொல்லப்படணும் தெரிய வேளாண் சகோதரிகளை தாய்மார்களே ஹிஜாபுடைய ஆயத்தை ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு ஆயத்தில் இறங்கினது இந்த ஆயத்துக்கு அப்சாப்ல வரக்கூடிய இந்த ஆயத்தை என்னைக்கு இறங்கிச்சோ இந்த ஆயத்த இறங்கினதுக்கு பின்னால ரசூ மனைவி மாற எல்லாம் முகம் கூடினாங்க சாவா பெண்கள் முகம் மூடினாங்க அடிமை பெண்களை தவிர முனாங்க பொதுவான அமைப்புல போனாங்க பெண்கள் மனைவி மாற மத்தியவங்க எல்லாம் போனாங்க எந்தக்கு இந்த ஆயத்தை இறங்கிச்சோ அதுக்கு பின்னால பூரா உடலை மறைச்சாங்க இந்த ஆயத்துல நல்லா சொல்றான் யா யுவன் நபி ஏ நபி நீ சொல்லு அனை சொல்ல பெண்மக்களுக்கு சொல்லுங்களை மறைச்சு கொள்ள சொல்லுங்க இன்றைக்கு ஜில்பாபின் இமாம் குர்துமிங்க சல்மான்ல்லாஹி அழகி போன்ற நிறைய இன்னும் உலமாக்கள் மல தப்சீருடைய உலமாக்கள் வழங்கப்படுத்துறாங்க பார்த்தா விளங்கும் ஜில்பாப் முழு உடலையும் மறைக்கக்கூடிய ஒரு உடுப்பு அது ஏதோ அதுக்குதான் ஜில்பாபின் சொல்றது அப்படியா எல்லத்தை முடினா போறதுக்கு விளங்காதே அது விளங்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் வச்சுக்கோங்க கண்ணுக்கு கனமான போடாம கண்ணுக்கு மெல்லி ஒரு கிழக்கு போட்டீங்கன்னு சொன்னா அது விளங்கும் அது வெளியே போவ சேவை இருக்குது பெண்களுக்கு பயன்கள் போகணும் குடும்பங்களை பார்க்க போகணும் அயாச மோசத்துல கலந்து கொள்ளும் இப்படி பல சேவைகள் இருக்குது வெளிய போவ அப்படி போகக்கூடிய நேரத்துல இப்படி போங்க போனவங்க போங்க இப்படி தேவைப்பட்டா அவங்க முகத்தை எல்லாம் கையால மறைச்சு கொண்டு அவன இடது கண்ணை மட்டும் காட்டினாங்க விளக்கத்தாளிகள் இப்போ அப்பா சி எல்லாத்தாலும் அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு அதாவது விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது முரண்படுவதில் ஏன் ஒருவருடைய கருத்து ரெண்டு கருத்தா இருக்க ஒரே கருத்து தான் அதை அதாவது இந்த காலத்தில் உள்ள தகுதியுள்ள உலமாக்கள் தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க முகம் யாருக்காவது தெளிவான தெளிவான தையான ஒரு அதிச காக்க சொல்லுங்க சரியான ஒரு அதிச தொடர்ந்து போங்க என்று அனுமதி கொடுக்கப்பட்ட எங்கேயுமே இல்லை உங்களோட அழகா மறைங்க பெண்கள் பித்துனா இப்படித்தான் வந்துருக்கு இதுக்கு மாத்தவன் நல்லா பாருங்க தொடர்ந்து கொண்டு போங்க உங்க அழக காட்டுங்க அலங்கரி காட்டுங்க அப்பாவுடைய அடிப்படையில உள்ளத்தை தொடர்ந்து நல்ல தெளிவா பாத்தா எங்களுக்கு விளங்குதே பெண்கள் பெண்கள் சித்திரா தெளிவான விஷயம் எந்த பொம்பளை வருமா சிந்தனை வருமா என்ன சிந்தனைக்கும் தெளிவான விஷயம் என்ன சிந்தனை வரும் அதே போல ஒரு ஆண் அவரு பொம்பளை நல்லா பசுந்து அழகா உடுத்துக்கொண்டு ரோட்ல போக போல அந்த பொம்பளை கண்டே அவருக்கு என்ன சொர்க்கத்து நினைவா வரும் அவருக்கு வரும் ஒரு கெட்ட என்ன கண் வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு வாரா ஒரு அவர் பின்னால வாரா எத்தனை ஆண்களோட பேசி கலக்கிழப்போ அத்தனை பாவமும் இந்த பொம்பளைதான் கிடைக்கும் பெண்களுக்கு பருத்தா போடுது சொன்ன காரணமே ஆண்களை பாவத்தை பாதுகாக்கத்தான் அடிப்படையான காரணத்துல உண்டு இன்னைக்கு நாங்க சொல்றோம் எங்கள கல்பு என்ன சொல்லாட மனைமார்க்க சுத்தமா சஹாபாக்கள கல்வ விட சுத்தமா எங்கடா கல்பு அல்லாட மனைமா இருக்கே சொல்றான் அல்ல சாபாக்கள் சொல்றான் சஹாபாக்கள் ஈமல்ல டாப் லெவல்ல அவங்க உயர்ந்த அந்த சொல்லுவாங்க சஹாபாக்கள் அவங்களுக்கு அல்லா சொல்றான் கிட்ட ஏதாவது சொல்லப்பட்டது பொதுவாக சொல்றான் ரசிகம் என்ற உயர்ந்த அந்த பொற்காலம் காலம் காலங்கள சொல்லப்பட்ட அந்த நபி நபியுடைய காலத்துல நபி இருக்காக்களுக்கு ஒரு சிறைக்கு பின்னால் ஏன் நீங்க அப்படி ஒரு சிறைக்கு பின்னால் இருந்து கேட்கிறது தான் உங்களோட உள்ளங்களும் அவங்களோட உள்ளங்களும் சுத்தமா இருக்கிறது தேவையில்லை பெரிய விளக்கசாதிகள் சொல்றாங்க இருந்தது ஒரு ஆண் பெண் ஒரு ஆண நேரடியா தவறான சிந்தனை வருவது அதனால தான் பாரதியா பண்ண கூட நிகழ்ச்சியுடைய நேரத்திலேயோ நேரடியா பாவங்கள் நடக்குதாங்க சொல்றான் நீங்க ஆண்களோட அப்படி ஏதாவது பேச தேவைப்பட்ட மெல்லிய குரல்ல பேசா நீங்க இனிமையான குரல்ல பேசாதீங்க சத்தத்தை ஆழ்த்தி பேசாதீங்க அப்படி நீங்க மெல்லிய குரல்ல இனிமையான குரல்ல ஆண்களோட பேசுறீங்கடா சாபாக்களோட பேசுறீங்கடா அவங்களோட உள்ளத்துல யாத உள்ளத்துல நோய் இருக்கிறோம் இமாந்த விலையினம் இருக்கிறோம் அவங்களுக்கு உங்களோட சத்தத்தால் ஆத்த எப்படையணும் அந்த அதனால அந்த பாவத்திலிருந்து அந்த கெடுதிலிருந்து பாதுகாக்கத்தான் அல்லா சொல்றான் சத்தத்தை தாழ்த்தி பேசாதீங்க மெல்லிய குரல்ல பேசாதீங்க ஒரு பெண்மணி ஒரு ஆணோட ஒரு அண்ணி அபாரம் இல்லாத ஒரு ஆணோட மெல்லிய குரல்ல பேசினா அவங்க அந்த சட்டமே இவர தலைய பொலப்புறத்துக்கு காரணமா இருக்குது தனியத்துக்குரிய மேலாம் சொல்ல இந்த ஆயத்துக்களை தெளிவா வேலை இன்றைக்கு நாங்க சொல்றோம் அப்படி எல்லாம் வாழ இயலாண்டா அப்படி சொல்றது பொருத்தமில்ல சகோதரிகளே அதனால அல்லாஹு எங்களை பாதுகாக்கத்தான் சட்டங்கள் போட்டிருக்கிறான் அல்ல எதெல்லாம் ஏவிருக்கிறானோ அது எல்லாம் நலவிருக்குது அதா எதெல்லாம் தடுத்து இருக்கிறானோ அதுல எல்லாம் எங்களுக்கு தெரிவிக்குது எனவே எங்கட எங்கட ஒரு பொங்குல புள்ள பருவ வாய்ந்த அடையலத்தோட அந்த பொங்குளை புள்ளையுடைய முழு உடலும் மறைக்கப்படும் ஈசா முறை ஈசா புராண தீத்துடைய அமைப்பு சஹா நபி நபியுடைய சகாபாக்க வாழ்க்கையை வெற்றி பார்ப்போம் குறான தீத்த அப்ப தெளிவா எங்களுக்கு விளங்கும் அதே போல கனியத்துக்குரிய மேலான சகோதரிகளை எங்களுக்கு நல்ல அகலாப்புகள் நல்ல பண்புகள் எங்கள்கிட்ட வாழ்க்கையில வந்துடும் அல்லாத விஷயத்துல கவனம் செலுத்தல தோட சேர்த்து சேர்த்து என்னோட குடும்பங்களுடைய விஷயத்துல என்னோட இனபந்துக்கள விஷயத்துல என்னோட தாய் தந்தையுடைய விஷயத்துல என்னோட கணவனுடைய விஷயத்துல என்னோட பிள்ளைகளுடைய விஷயத்துல நாங்க கவனம் செலுத்தோம் ஹரீஸ்ல வந்துருக்குலா சொன்னாங்க உங்கள்ல ஆக சிறந்தவங்க நல்ல குணம் உள்ளவங்கதான் கயாமத்துடைய நாளில எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க நல்ல குணம் உள்ளவங்கதான் அவன் நல்ல குணத்தை கொண்டு ஆக பெரிய அந்தத்தில் அடைகிறான் சொர்க்கத்துல பெரிய சொர்க்கத்தை அடைந்து ஆனா அவன் இப்பாதத்துல விலகீனமானவனாக இருக்கிறான் இப்பாதத்துல பெரிய அமைப்பு இல்ல இரவெல்லாம் நின்று வளர்ந்தது எல்லாம் ரொம்ப நோக்கக்கூடிய அமைப்பு இல்ல விவாதத்தை விரும்புட உறவு முறைகளை முறிச்சு நடக்கிறாங்களோ நீங்க சேர்ந்து உங்களோட வீட்டுல யார் வராமரிக்கிறாங்களோ நீங்க வீட்டுக்கு போங்க உங்களையோட யார் பேசாம இருக்கிறாங்க அநியாயம் செய்யறாங்களோ வா பாக்க அநியாயம் உங்களுக்கு யார் உதவிகள் செய்யாம இருக்கிறாங்களோ நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க வாசன் மண் அசா இலைக்க யார் அவங்களுக்கு கருதி செய்யறாங்களோ நீங்க அவங்களுக்கு நலவு செய்யுங்க நபிசனம் சொன்னா உதவி செய்றவங்களுக்கு எல்லாரும் உதவி செய்தான் உதவி செய்யாதவங்களுக்கு உதவி செய்வாங்க அதுதான் உதவி உதவி என்று வீட்டுக்கு வராதவங்களோட வீட்டுக்கு பாதிக்கப்படும் பிரிஞ்சிருக்கிறோம் என்ற வார்த்தை பாதிக்கப்படும் எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரிகளே குடும்ப விஷயம் இனப்பந்துக்கல்ல விஷயம் மிக பலமான விஷயம் அவள் ரு குடும்ப உறவு நடக்கிறாங்களோ அவங்களோட துவா கபோஷிய மாட்டான் அவங்களோட அமல்களை முதல் வாழ்க்கை அங்க இருக்க மாட்டான் அவனோட மௌத்து மோசமான மௌத்த அமையும் மேலும் புகாரி அதி சந்தேகே குடும்ப உறவை குறிச்சவங்க அவங்க சொற்க போக மாட்டாங்க என்று ரபி சொன்னாங்க இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு காணி ஒரு கடைக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு கல்யாண விஷயத்துக்காக ஹயாச மூத்துக்கு இல்லைன்னு பேசிக் கொள்றாங்க முடிவு செய்யறாங்க கூடாது சகோதரிகளே அல்ல பெரும் பாவத்திலொண்டு தான் குடும்ப உடம்ப முடிக்கிறது ஹஜ்ஜி செய்றாங்க உங்க செய்றாங்க ராஜ தொழுறாங்க குடும்பத்தோட பல தாத்தாவோட தங்கச்சோட நான தம்பியோட இனவத்துக்களை பலர்களோட பேசாம கதக்காம இருக்கிறாங்க அதனால குடும்ப விஷயத்தை நாங்க கவனம் செலுத்துறது அதே போல என்னோட தாய் தந்தையோடு இருந்தா அவங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்றது அல்லா புற அதையும் மகிழ்ச்சி நடங்க தாய் தந்தையர்கள் வயசாதி ஆவிச்சா பயோடி பட்டாடையா விலங்குதில்ல காது கேட்குதில்ல ஞாபக சக்தி குறவு சுர்க்க நடக்கிழா நோயாளி இருக்கிறாங்க நீங்க பேசுங்க எங்க சின்ன வயசுல எங்கள் மீது ரக்கம் காட்டினதை போல நீ அவங்க அல்ல அழகான ஒழுக்கங்களை சொல்லித்தாரா அதே போல எங்களை பிள்ளைகள் அல்ல அமான தந்திருக்கிறான் பிள்ளைகள் ஒழுக்கமாக வளர்த்துக் கொள்றது அதுக்குரிய முயற்சி அது பிள்ளைகளை பத்தி கிராமத்துறை நாளில் அல்ல கேட்பான் ஜவாப் சொல்லுவனும் எங்கட கணவன் அவரை மதிச்சி நடக்கணும் ஒரு பெண்மணி எது வரைக்கும் கணவனுடைய திருப்தி அடைய மாட்டாலோ அது வரைக்கும் அந்த பொம்புல சொர்க்கம் போவா போராதே அல்லாத பொருத்தம் கணவனுடைய பொருத்தத்தில் இருக்கிறேன் மாப்பிள்ள மாற அடக்குற இல்ல மாப்பிள்ள மாருக்கு அடங்கி போகணும் எந்த பெண்மணி கணவன் அனுமதி இல்லாம வீட்டில இருந்து வெளியே போறாலோ மல அவர் திரும்பி வர வரைக்கும் மலக்குமாருடைய மதுவாக இருக்கிறார் என்று அஜித்ரா வந்து இருக்கிறேன் எனவே சகோதரர்களே கணவனுக்கு எதெல்லாம் வெறுப்போ அதை நாங்க அனுமதிக்கவே கூடாது கணவன் விரும்பாத விஷயங்களை செய்யக்கூடாது யாராவது எங்களுடைய வீட்டுக்கு வர்றது கணவனுக்கு வெறுப்பேனா அவருக்கு வரா எந்த விதமான அனுமதியும் கொடுக்க கூடாது வெறுப்பாகிடும் இப்படி கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரிகளே கணவன் விஷயத்துல நாங்க கண்ணியமான முறையில அன்பா இரக்கமாக நாங்க வழிபடுத்துடாமல் அவங்களுடைய பொறுப்பு மனைவி அன்பா நடக்கிறது அதையும் விளையாள்வோம் அதே போல சகோதரிகளை பக்கத்து வீடுகள் ஏன் விஷயங்களை கவனம் செலுத்த காரியங்களை எல்லாம் அல்லாவுக்கு செய்வோம் பேருக்கு புகழுக்கு ஊருக்கு உலகத்துக்கு காட்ட செஞ்ச வேண்டாம் அதோட காட்டுறதோட எல்லாம் முடிஞ்சிடும் நன்மை கிடைக்காது ஒரு மையத்துக்கு போகல என்ன சொல்றாங்க போவாட்டி சரியில்ல இல்லையா என்றான் சரியில்ல இலையா என்றாடி அல்ல சந்தோஷப்படுவானே அதுக்காண்டு போவோம் ஒரு நோயாளியை பார்க்க போவாட்டி சரியில்ல அவங்க எங்களோட நோய்களை பார்க்க எல்லாம் வாரவன் தானே அதுக்காக வேண்டி நாங்க போவோம் அல்ல நபி சொன்னாங்க நோயாளிகளை நோய் விசாரிங்க எழுபதாயிரம் மலக்குமார்கள் எங்களுக்காண்டு துவாட்சியா வந்திருக்கீங்க அவ அல்லாத சந்தோஷம் அறையத்தான் செய்யணுமே ஒழிய போவாட்டி தரில் போவாட்டி என்ன தர நினைச்சு கொள்வாங்களே அதுக்காண்டு நன்மை கிடைக்காது நன்மைகளை நன்மைகளை நாடு செய்யணும் நன்மைகளை நாடாம நன்மை செஞ்சா நன்மை கிடைக்காது அதனால கண்ணியத்துக்குரிய மேலாட சவரலே இந்த அடிப்படையில அல்லா ஒரு சுருக்கமான கொஞ்ச கால வாழ்க்கையை தான் தந்திருக்கிறான் நீண்ட காலம் அல்ல காலங்கள் நேரங்கள் போய்த்து கொண்டிருக்கிறது அல்லாவை சந்தோஷப்படுத்தி அல்லாடை திருப்தி அடைஞ்சு கொண்டு மௌத்தாவிட்டம் என்றா எங்களை நேரத்துல அல்லா எங்களை கண்ணியப்படுத்துவான் சக்கராசுரிய நேரத்துல அல்லாஹ் சுருக்கத்துடைய இன்பங்களை காட்டி காட்டி எங்க எடுப்பான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய முடிவும் சக்கராத்துல தான் வெளியாக போகுது நாங்க அறுபது இருபது வருஷம் வாழ்ந்த மௌத்தாவணும் அறுபது வருஷமா சொர்க்கத்தை சம்பாதிச்சோமா நரகத்தை சம்பாரிச்சோமா எங்களை சக்கராத்துல விளங்குவோம் சக்கராத்துல எல்லாம் காட்டுவாங்க அதுக்காக நான் ஆரம்பத்துல ஓய் காட்டின ஆயத்துல மலக்குமாறு ஆறுதல் சொல்ல சொல்ல சொர்க்கத்துல இன்பங்களை காட்டி காட்டி ரூபாய் எடுக்கப்படும் திரிச்சு கொண்டு போவாங்க தயாரிப்போட போறவங்க திரிச்சு கொண்டு போவாங்க தயாரிப்பு இல்லாம போறவங்க அழுது கொண்டு போவாங்க பெரியார் சொல்றார் மனிதனே நீ துனியால பிறக்க கூடிய நேரத்துல அழுது அல்லது பிறந்தாய் ஒரு குழந்தையோட கிடைச்சே பிள்ளையிட முதலாவது மேல அழுக அழுகுதா என்னோட வாழ்க்கையை அழுகை கொண்டுதான் ஆரம்பிக்குது நீ துனியால இருந்து போகக்கூடிய நேரத்துல நீ இறக்கக்கூடிய நேரத்துல உனக்குடும்பம் உனைய வரைத்திருந்து அழுது கொண்டிருக்கும் அந்த நேரத்துல நீ சிரிச்சு கொண்டு போகணும் அதுக்குரிய தயாரிப்பை செஞ்சுக்கோ வரக்குள்ள அழுது கொண்டு வந்தாய் போக்குல சிரிச்சு கொண்டு போகணும் உனக்கு குடும்பம் வரக்குள்ள அழுது கொண்டு இருந்ததே வரக்குள்ள சிரித்துக் கொண்டு இருந்ததே போக்குள்ள அழுது கொண்டிருக்கும் அது பிரச்சனை இல்ல எனவே சிரிச்சு சிரிச்சு போகணும் என்பதற்குத்தான் இந்த பயான்கள் இன்றைக்கு தாவரத்துடைய வேலை இன்னைக்கு ஜமாத்துடைய வேலை இந்த உழைப்புடைய ஒரே நோக்கம் ஒவ்வொரு ஆணு பெண்ணும் போக்குவரம் சொர்க்கவாரியா போகணும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் மௌத்தாக்குல நரகத்தை பாதுகாக்கப்பட்ட நிலைமையில சொர்க்கவாரிகளா போகணும் அடைாங்க வீடு வீடாக நாடு நாடாக கிராம கிராமமாக வைத்தியக்காரரை போல சுத்தி திரியுறாங்க ஒரு கூட்டம் சொல்றாங்க இவங்களுக்கு பைத்தியம் இவங்களுக்கு தலதர இல்ல இவங்களுக்கு கொண்டாட்டி புள்ளகுட்டி இல்ல இவங்களுக்கு குடும்பம் இல்ல இவங்களுக்கு தொழில் ஆவணம் இல்ல இவங்களுக்கு வேலை வெட்டி இல்ல அதனால தான் பள்ளி பள்ளியா படுத்துக்கொண்டு சுத்தி கொண்டிருக்கிறாங்க சகோதரிகளே சொல்றவங்க யோசிக்கையோட சொல்ல ஒரு சகோதரிகளே அல்லாவுக்காக அவன் தீருக்காக இன்னைக்கு உலகத்திலே இஸ்லாத்திலே முஸ்லீம்களையும் எப்படி அழிக்கிறது திட்டம் போடப்பட்டு முஸ்லீம்களை வெளியாக்குறதா அதுக்கு யார் முயற்சி ஒவ்வொருத்தரும் எந்த மனைவி நான் பார்க்கணும் எந்த பிள்ளையில நான் பாக்கணும் எந்த வீட்டை பார்க்கணும் எந்த கடையை நான் பாக்கணும் நான் இல்லாட்டி என்ன கடையை யாரு பாக்குறது என்ன பொன்னாட்டிய பார்க்கறது யாரு என்ன பிள்ளையில பாக்கிறது யாரு என்று மட்டும் சொல்லிக்கொண்டு எல்லாரும் அவங்க அவங்க குடும்பத்தை பிடிச்சு கொண்டு இருந்தா தீரை பத்தி கவலைப்படுறது யாரே இன்னைக்கு களிமா இல்லாம இஸ்லாம் இல்லாம இமான் இல்லாம தொழில இல்லாம செஞ்சு கொண்டு அல்லாக்கு மாற்றமா பெரிய ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவளை பத்தி கவலைப்படுறது யாரை ஒவ்வொருத்தரும் குடும்பத்தையும் தொழிலை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தா பார்க்கவான சொல்ல குடும்பத்தை பாருங்க தொழில பாருங்க எல்லாம் செய்யுங்க அல்லாத தீருக்கும் நேரம் கொடுங்க எங்களுக்கு பத்துல ஒன் கொடுக்க சொல்றாங்க மாசத்துல ஒரு மூணு நாள் கொடுங்க மத்த ஒன்று மூணு நாள் வருது நாள் எதாண்ட ஒவ்வொரு நாளும் நாள் குடும்பம் பாருங்க சொல்ல வேணும் அப்படி சொன்னாலும் இன்றைக்கு சீனையும் பாதி யாருக்கு கொடுக்கணும் பாதி கொடுக்கணும் இல்லைய இப்படி ஒரு உழைப்பு இல்லை என்றா இப்படி ஒரு முயற்சி இல்லை என்றா இப்படி பயான்கள் வேறொரு கூட்டமா இருந்திருப்போம் அந்த பெண்களும் உதவி செஞ்சாங்க உற்சாகப்படுத்தினாங்க ஆண்களை அந்த பெண்கள் பெண்கள் விலக்கி இருந்தாங்க சம்பாதிக்கிறோம் அந்த கணவனும் தயார் மனைவியை விட்டு பிள்ளையில விட்டு அன்பு தாய் தந்தையில் விட்டு கேள்வி கேட்கிறாங்க தீனுக்கு ஆதாரம் இருக்கிறாங்க என்ன கேள்வி மனைவி மக்களை விட்டா தான் நாலு பணம் சம்பாதிக்கிறோம் ஆனா ஆகத்தை சம்பாதிக்க அதெல்லாம் தேவையில்லை என்றும் அடுத்த இப்ராஹிம் அலைத்ராசுக்கு அல்ல சொன்னே உங்களோட மனைவியும் பச்சனம் குழந்தையையும் அந்த பாறை வளத்தை விடுத்துட்டு போக வேண்டாம் விட்டு போங்க நாலு மாசம் அல்ல நாற்பது நாள் அல்ல பல வருத்தங்கள் ஏற்று வருத்திற்கு பின்னால் அபிராயம் திருப்பி வந்தாங்க துவங்க விட்டுட்டு போகல ரப்பி அக்கி தரின் இந்த அன்பு மனைவி என் அன்பு குழந்தையை நான் விட்டுட்டு போறேன் யாருலாம் இன்னைக்கு நாங்க மூணு நாள் குறையில அடுத்த வீட்டுலயும் சொல்றோம் எல்லாருக்கிட்டே பாத்துக்கோங்க மூணு நாளைக்கு தேவையான எல்லா செலவு சாமான கட்டி எல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டு போறோம் நாற்பது நாள் குறைந்தா அது அதுக்கேற்ற மாதிரி அடுத்து இப்ராய் என்ன ஏற்பாடு செஞ்சாங்க கொஞ்சம் தண்ணி தோல் பயில இருந்தது அதை குடுத்தாங்க கொஞ்சம் பழம் இருந்தது குடுத்தாங்க பாலை வளத்துல இருந்துட்டு போறாங்க மக்கள் இல்ல மரமட்டைகள் இல்ல சொல்ல பார்க்க கேட்க யாரும் இல்ல சாப்பாடு முடிஞ்சு புள்ள பசியில அழுகுதி தாய்க்கு பால் குடுக்க பால் இல்ல தாய் சாப்பிடல பல நாடுகளாக புள்ளதை அருள்கொண்டு தாய்க்கு இருக்க அந்த தாய் ஓடுறாங்க அந்த மலையில ஏறி பார்ப்ப ஏதாவது ஏதாவது அந்த மலையில ஏறி பார்க்கலாம் ஒன்றும் விலங்கு இல்ல தடமாட்டம் சொல்ல கேட்க பார்க்க யாருமே இல்ல புல்ல கதருதி புள்ளைய உயிர் பிரிய புரிய கட்டம் சவால இருந்து வருவா வருவாள் இங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்க பைத்திய போல பைத்திய பிடிச்சவன் எப்படி வருவாரோ தண்ணியத்துக்குரிய வேளாண் தாய் வாரிய அந்த தாய்க்க என்ன செய்வது வேலை பதவி கொண்டு தடமாறி கொண்டு ஓடினான் அல்ல தியானம் செய்ய வைத்தான் சும்மா கிடைக்காது அல்லாத உதவிகள் கணவன் விட்டு பிரிஞ்சி அங்கு கணவன் அங்க பிரிஞ்சு கஷ்டப்படுறார் இங்க மனைவி பிள்ளையோட கஷ்டப்படுறார் இங்க புள்ள பசியில கதது அது கஷ்டப்படுவது கணவன் மனைவி குழந்த மூணு பேரு தியானம் இந்த தியானத்துக்கு பின்னால் தான் அல்ல அந்த பிள்ளையுடைய காலடியிலிருந்து வெளியாக்கினான் தெரிய வேளாண் தாய்மார்களே சகோதரிகளே பெரிய அல்லாஹால் அதை கொண்டு எவ்வளவு வேலை செஞ்சான் அப்ப அல்லாத உதவி வாரத்துக்கு வலித்தான் அல்லாட பதவியில போறது மனைவி மக்களை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சி போறது இப்ராஹிம் அலைசுலாத்துடைய குடும்பத்துக்கு எல்லாருக்கு வரக்கெஞ்சானோ அதை போல வரத்தேசுக்கல்லா காரணமாக அமைப்பான் எனவே கண்ணியத்துக்குரிய மேலாக சாய் மாறலே சோதரிகளே ஹக்கான வேலை உண்மையான வேலை ஆண்களுக்கு மத்தியில பெண்களுக்கு மத்தியில பரவலாக முறையோட உழைப்பு செய்யப்படுவது சகோதரிகளே யாருக்கு தண்ணி கேட்டு கேட்டு போறாங்க இல்ல மூணு நாள் போற இல்ல ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டேங்க சின்னத்தாங்க குடிக்கத்தாங்கன்னு கேட்க இல்ல அவங்கள கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணங்களை எடுத்துக்கொண்டு நோய்களோட பிரச்சனைகளோட கஷ்டங்களோட கவலைகளோட ஒவ்வொருத்தரத்தை கேட்டு பார்க்க விளங்கும் எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் அல்லாட பாதையில போறாங்க எனவே கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்டு ஜமா பெண்களுடைய ஜமாத்தின் அடிப்படையில பெண்களும் மேலவக்திகளோட பிள்ளைகளோட பல பிரச்சனைக்கு பத்தியில் அல்லாத பாதையில போறாங்க மாப்பிள்ள மாலை கொண்டு துனியாவை சம்பாதிக்கிறாங்க இன்றைக்கு மக்கள் மாப்பிள்ளையா என்ன துனியாவுக்கு துணியாவை சம்பாதிக்கிற கிடைத்தவசா மாப்பிள்ள அல்ல சாபா விளங்கினாங்க சாபா பெண்கள் விளங்கினாங்க மாப்பிள்ளையை கொண்டு சொற்கத்தை சம்பாதிக்கும் எப்படியும் கணவன் எங்க துணியாவுடைய தேவைக்கு பொறுப்போ அதை கொண்டு பிரயோஜனம் எடுத்துக்கொள்வோம் அதே போல தேவை பூர்த்தி செஞ்சு கொள்ளவனை கொண்டு அதுக்கு நான் கணவன் மார்களை உற்சாகப்படுத்தும் அல்லாத பாதையில் அனுப்பி வைக்கணும் அதை கொண்டு அல்ல உங்களுக்கு நன்மை தருவார் தவறுகிறேன் ஒரு ஆண்கள் அல்லாத நீங்க அனுப்பி வைத்தீங்கன்னா அவரை பேசி எவ்வளவு நன்மையில ஈடுபடுறாரோ அத்தனை நன்மை அல்ல அவங்களுக்கு அதற்கு கந்தாதி எல்லாம் வாங்கினா இத விளங்கினவங்க நாலு ஆம்புல பிள்ளையில யுத்தத்துக்கு அனுப்பி உற்சாகப்படுத்தி குரான் ஆயத்தை ஓதி யுத்தத்துல போய் ஷஹீதாவை சொன்னாங்க கொம்ப அங்காலும் போகணும் ஒத்தனை இங்காலும் போகணும் ஒத்தனை டாக்டர் ஆகணும் ஒரு நல்ல நிலைமைக்கு ஆகணும் நாலு ஆம்பளை உமா உமா ராஜாசி மாதிரி யோசிக்கிறாங்க துனியா அடிப்படையில் நிறைய வருவது தவறான சிந்தனைகள் நிறைய உண்டாவது கட்டுப்படுத்த விஷயங்களாக நடந்திருக்கும் நிறைய ஊத்தராலையும் பாவங்கள் நிறைய நடந்திருக்கும் இல்லாம இல்ல நாங்க எல்லாம் பாவிகள் தான் எங்க எங்களோட பாவம் எங்களுக்கும் அல்லாக்கும் தெரியும் நாங்க செஞ்சதெல்லாம் அல்லாக்கு தெரியும் தான் எங்களுக்கும் தெரியும் அதனால அதுக்கு உண்மையான உள்ளத்தோட சௌபா இஸ்திரு செஞ்சு இதுக்கு பின்னாலேயாவது ஒரு நல்ல மனிதனாக ஒரு நல்ல பெண்ணாக ஒரு நல்ல ஒரு நிலைமையில எங்களோட வாழ்க்கைய ஆக்கிரத்துக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்க பிள்ளைய விஷயத்திலேயே முழுமையான கவனம் செலுத்தும் எனவே அல்லாஹ் நாங்கள் எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ அந்த அடிப்படையில் எங்கள் அனைவருடைய வாழ்க்கையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு அமைச்சு தருவானாக வாமது